ஜீவனஸ்மரணம் ஜானகீ காந்தஸ்மரணம் ஜெய சருமாராஜிகே मातुलो यस्य जननी ஸ்ரீகாந்தோ மாதோய ஜனகோ தம்பே கஞ்சா நகவன் தா சமிராஜ்லீஸ்வரிமோந்திரோகீந்திரேசிகேந்திரமுஸ்மேசேதம பிரவிம்தூர்ஜேம்துதிச்சானிய भगवन्नाम, ஈஷேட்சா கருத்த விற்றிய தம்பே நூதிபீவேங்கோந்திரீதராரமவிங்கடராமாந்திரமுஸ்மே பிரதநராசரண்டீக்காம்பரீஷ சுகசனீஷ்மா ருமான வசிவிபீஷா புனியமஸ்மராம வைதே சைத்தம் சுரமே ஹைமே மகாமண்டே மசன மணிமே வீராசனே சுத்தேவாஜதி பிரபஞ்சனி பதம் வியம் பரத பரிவர வம்சீ விபூரா பீதாம்பிந்தஃ ஃபலாதோ பூர்ணேந்து சுந்தர முகாத் அரவிந்த நேரா தானே சமச்சரோஜன் சாந்திரீலு ஜகன நஹிம் மண்டன தருணத்துளசி மாலா கண்டனம் கஞ்சனேற்றம் சரசவழ விட்லி நாம சங்கீர் சுவாப பிரசனோமீபிஜீவனஸ்மரணா பரமேஸ்வரஅவூதிய ஸ்ரீதர ஐயாவாளுடைய உற்சவம் இன்றிலிருந்து ஆரம்பம் பகவான் நாராயணன் பல அவதாரங்கள் செய்தான்னு பிரசித்தம் பரமேஸ்வரனுக்கு ஒரு பிரசித்தி இல்ல இருந்தாலும் ஆதிசங்கரே சிவபெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீதரே வெங்கடேஷாலே சிவபெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றது பாகவத சம்பிரதாயத்துல ஆதிசங்கரர் காண்பிச்ச மார்க்கத்தை தான் காட்டுவதற்கு இவ்வளவு மகான்களும் லோகத்தில் அவதாரம் பண்ணினார் அதனால ஆதிசங்கர ஜெகத்குரு என்று சொல்கிறோம் பக்தி மார்க்கத்தையே பிரதானமாக காண்பிச்சார்கள் பெரியோர்கள் மோட்ச சாதனம் ஞானம் அப்படிங்கறது அசைக்க முடியாத சித்தாந்தமானாலும் கூட ஞானம் எப்படி வரும் அந்த ஞானம் வரணுமானால் பக்தியினால்தான் ஞானம் வரணும் ஈஸ்வர கிருப்பையால்தான் ஞான வரணும் குரு கிருப்பையாலதான் ஞான வரணும் அதனாலே பக்தியினுடைய அடிப்படையில தான் நாம் அவலம்பிக்க வேண்டியது பக்திதான் அப்படின்னு சாஸ்திரமே உபனிஷத்தே நமக்கு சொல்றது ஞானத்தை தான் சொல்ல வந்தது உபனிஷத்து ஆனா சாதனையை சொல்றது ஞானத்துக்கு ஏஜத ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏஜத ஆலம்பனம் பரம் நமக்கு பிடிச்சுக்கு ஒரு இடம் வேணும் வேணும் ஆலம்பனம் இருந்தா தான் கரையேற முடியும் நமக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது அந்த ஆலம்பனம் வேணும் அப்படிங்குறவ தான் உபனிஷத் நமக்கு சொல்லக்கூடிய ஆதி ஆச்சாரியால் அந்த ஆலம்பனம் என்னங்கறத சொல்றார் லட்சுமி சிம்ம மமதேகி கராவலம்பம் என்று சொல்கிறார் உபனிஷத்துல சொன்ன ஆலம்பனம் பகவான் நமக்கு கை கொடுக்கிறது தான் அதுதான் ஆலம்பனம் அதனை புடிச்சுக்கோ அப்படின்னு உபனிஷத் சொல்றது அது எப்படி புடிச்சுக்கிறது உபனிஷத்து சொல்லும் பொழுது பகவநாம கீர்த்தனத்தை சொல்றது உபனிஷத்துல சொல்ற பகவன் கீர்த்தனம் ஓம்கார ஓங்காரத்தை நீ பிடிச்சகோ ஓங்காரத்தையே தியானம் பண்ணுறத்தையே உபாசனம் உனக்கு ஆலம்பனம் என்று பதஞ்சலி யோக சூத்திரத்துல தசிய வாச்சகா பிரணவா என்று சொல்லுவ ஈஸ்வர பிரணிதான பதஞ்சலி ஈஸ்வரனை ஆராதிக்கிறதுனாலதான் நமக்கு யோக சித்தி உண்டாகும் சித்திக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அனிமாதி சித்திகள் அல்ல பிறகு எது ஞான சித்தி தான் ஞானம் சிந்திச்சு விடுத்தானா அப்புறம் எந்த ஐஸ்வர்யமும் அவனுக்கு தேவையில்லை ஞான சித்திச்சானா ஒருவன் பூர்ணனாக அந்த ஞான சித்திக்கு ஆசையமாக என்ன அப்படின்னு சொன்னா பகவான ஆசைக்கணும் பகவான் ஆசை என்ன அப்படின்னு கேட்டா பகவானுடைய நாமத்தை ஆசிரிக்கணும் அதுதான் பகவான ஆசைக்கிறதாக ஆறுது அதற்கு அவனுடைய வாச்சகத்தை சொல்லணும் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார் வாச்சகம் எது அப்படிங்கும் பிரணவத்தை சொல்றார் ஓங்காரம் அவருடைய வாச்சகம் அப்படின்னு சொல்றார் ஓங்காரந்தான் அவருடைய வாசகம்னு ஆரம்பிச்சே நம்முடைய வேத வேதாந்தங்கள் ராமநாம பர்யந்தம் அந்த வாச்சகத்தினுடைய பெருமையை காற்றது ஏனால் நமோஸ்தாய சகசிரமூர்த்தையே சகசிர பாதாட்சி சிரூர் பாகவே சகசிரநாமே உனக்கு அவளுக்கு இதுதான் நாமம் இப்படித்தான் நாமம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால எடுத்ததுமே விஸ்வம் என்று சொல்லிவிடு விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரஹூதிய பவத் பிரபு என்று நாமங்களைச் சொன்னார் விஸ்வமும் அவனுடைய நாமம் தானே விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டால் உலகத்துல எது அவனுடைய நாமம் இல்லே எது அவனுடைய ரூபம் இல்லே அனந்தநாமுடைய அப்படிங்கும் பொழுது அவனுடைய நாமத்தை ஆசிரிக்கணும் அப்படிங்கிறதா ஓம்காரம் சொன்னா கூட அதிகாரி பேதம் உண்டு ஆனால் நாமத்தினுடைய பெருமையை சொல்றார் ஓங்கார லட்சாதிகம் அப்படின்னார் நாராயணே நாமம் நாராயணே என்று சாட்சாது பகவானுடைய நாமம் என்று நாம் சொன்னாலும் சரி நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான் ஒரு குரு அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி குரு வேற வேற இல்லை அப்படிங்கறதுனாலே ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ணலாம் பஜ கோவிந்தம் பஜ நம்ம சொன்னோமானால் கோவிந்தனையும் அர்த்தம் பண்ணலாம் கோவிந்தபாதரையும் அர்த்தம் பண்ணலாம் ஹரி குரு ரெண்டு பேர் ஒரே ஸ்வரூபங்கிறதுனால குருநாதான் சொல்லிவிட்டுனாலும் நீ பழைக்க மாட்டேயா என்ன நாராயணா சிவான்னு சொன்னா தான் குருநாதான் நாராயண நாமத்தினுடைய பெருமையை சொல்றேன் ஸ்லோகத்துல உள்ள வாக்கியம் என் மூர்த்தே ரபிபூஜனம் ஹரிஹர பிரம்மாதி பூஜைகளுக்கு சமமானது என் நாம எவருடைய நாமம் ஓங்கார லட்சாதிக்கம் ஓங்கார லட்சாதிக்கம்னு அவருடைய நாமத்துக்கு பெருமை சொல்றதுக்கு காரணம் என்ன நாராயண அப்படிங்கறது அவருடைய நாமமா இருக்கு அப்ப ஓங்காரத்தையே பரமாத்மாவினுடைய நாமம் அப்படின்னு விதிச்ச சாஸ்திரம் நாராயண நாமத்தினுடைய பெருமையை எடுத்து காட்டுறது நாராயண நாமத்தினுடைய பாகவதாதி புராணங்கள்ல பிரசித்தம் நாராயணேதி பிரியமான இயாய முக்தி அப்படின்னு அஜாமிலங்கூட நாராயணா என்று சொல்லி கரையேறினான் இதெல்லாம் பிரசித்தம் ஆயிரம் நாமங்கள் இருக்கு இந்த ஆயிரநாமங்களே ராமநாமத்தினுடைய பெருமைய ஆயிரநாமும் ராமநாமத்துக்குள்ள அடக்கம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றதாக புராண வாக்கியம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமேராமே மனோதமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே காரணம் ஆயிரநாமத்துக்கும் கூட அதிகாரி பேதம் உண்டும் விஸ்வம் விஷ்ணூர்வஷ்காரகான ஆரம்பிச்சு ஸ்தோத்திர பாராயணம் பண்ணனுமான அதிகாரி பேதம் உண்டும் நாம பாராயணத்துக்கு அதிகாரி பேதம் இல்லை ஆயிரத்தில் ஒன்றும் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரு சொல்ற ஆயிரத்தில ஒரு நாமத்துக்கு எடுத்து நீ பாராயணம் பண்றான் அதிகாரி பேதம் இல்ல எல்லாரும் சொல்ல முடியும் அப்போ அதுலேருந்து ஒரு நாமம் நீ எடுத்துக்கணும் வாசுதேவானோ நாராயணானோ ராமான்னோ சிவான்னோ எந்த நாமத்தையாவது நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேனால் அப்ப அந்த நாமத்துக்கு என்ன மகிமே அப்படின்னு சொன்னா மந்திர பாராயணம் கூட விதி நிஷேதங்கள் உண்டு ஆனால் நாம பாராயணம் நாமத்தை எடுத்து என்று சொல்லுவதற்கு விதிநிஷேதம் கிடையாது அப்படிங்கிறது அபிபிராயம் புருஷாந்தர தேசகால நியமசாமான்ய நிரபேட்சம் ஆதிக்கே காரணம் அப்படின்னு சரசனாம பாஷ்யா ஆரம்பம் கோதேந்திர சுவாமிகள் இதுக்குதான் விவரம் கொடுக்கிறார் ஆரம்பம் சொல்லும் இதுல புருஷாங்கிற நியமம் இல்லை சொல்லி இருக்கிறது சகசனாமத்துக்கு ஒத்துக்காருக்கு ஒத்துக்காருக்கோ பெரிய வயசுலயோக்காரி சகசனாமடுங்க அவனுக்கு சொல்லி தர வேண்டிருக்கு சகசநாமத்துல ஒரு நாமம் ராமான் இந்த ராம்கிற நாமத்தை சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்ல தானே ராமானு வந்துடும் இப்ப நியமம் இல்ல அப்படிங்கறது ஸ்தோத்திர பாராயணத்துக்கு இல்ல நாம பாராயணத்துக்கு தான் நாமம் அதுல உள்ள ஏகதேசமான நாமத்தை மனசுல கொண்டுதான் ஸ்தோத்திர பாஷ்யத்துல நியமம் இல்லேன்னு சொல்றாரே தவிர ஆனா ஸ்தோத்ரத்துக்கு நியமம் உண்டு ஸ்தோத்ரத்துல ஒரு நாமத்தை நீ எடுத்து சங்கீர்த்தனியான அதுக்கு நியமம் இல்லை அப்படிங்கறது ஆச்சாரியுடைய அபிப்பிராயம் இங்க ஸ்தோத்திரத்தை காட்சிலும் நாமத்துக்கு பெருமை ஏன் பெருமைன்னா ஸ்தோத்திரத்துக்கு பெருமையே நாமத்தினாலதான் மந்திரத்துக்கு பெருமையே நாமத்தினாலதான் அப்படிங்கறதுதான் இந்த ஆச்சரியம் இங்க நாமம் இல்லையா இந்த மந்திரத்துக்கு பெருமை கிடையாது நாமம் இல்ல பெருமை கிடையாது நாமத்துக்கோ ஸ்தோத்ரம் தேவையில்லை நாமத்துக்கோ மந்திரம் தேவையில்லை நாமக்கிரம் பண்ண இங்க ஒரு ஆசிரியம் ஸ்தோத்ரம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த ஸ்தோத்திரத்துல நாமம் இல்லையானா அதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லணும் நாமத்தினாலே அந்த ஸ்தோத்திரத்துக்கு பெருமை வர்றது இல்லாத முதல்ல இன்னார பத்தி சொல்றதுன்னே தெரியாது அதுல ராகவானு கூப்பிட்டு தானே ராமஸ்தோத் கூப்பிட்டு தானே சிவஸ்தோத் கூட்ட பிறகு அவர் என்ன கூப்பிட்டுதான் பண்றேங்கிறார் இது போதேந்திரால் வியாக்கியானம் போதேந்திரால் ஒரு சக்காரத்துக்கு வியாக்கியான சொல்றார் ராமா தவாஸ்மி தீசை ஆச்சத்தே தவாஸ்மிங்கிறது ஸ்தோத்ரம் உன்ன நான் சேர்ந்தவனாயிருக்கேன்னு ஆரம்பிக்கிறான் பிரபத்தி சரணாகதி ராமா நான் உன்னை சேர்ந்தவனாயிருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது சேர்ந்தவனாயிருக்கிறேன் அதுவும் வேணுமா நீ ராமா அப்படின்னு சொன்னதுமே மதிகே என்ன சேர்ந்தவனாக நீ ஆயிட்டே தவாஸ்மேனு வேறனா உன்னை சேர்ந்தவனாயிருக்கிறேன் வேற இவன் சொல்லிவிட்டானே அப்படின்னு ராமன் கவலைப்படுறாரா அப்போ வாச்சிக்கு சரணாகதி நாம சங்கீர்த்தனம் காக சரணாகதி நமஸ்காரம் ராமனே கதிங்கிறது மானசிகரணாக இந்த மானசீக சரணாகதிக்கும் பரிபக்வம் வேணும் காகணாகிக்கும் வினயம் வேணும் சரணாகி ராமான்னு சொல்ற உச்சரிப்புக்கு சாங்கேதம் பாரிகாசியம் சொல்லிட்டா கூட அவனுக்கு திருட விசுவங்கிற அத்தியவசாயம் இல்லை அப்படிங்கிற குறையும் இல்லை அவன் விழுந்து சேவிக்கலே அப்படிங்கிற தடித்தனம் ஆர்த்தோவா திருப்தோவான் அத்தகைய ஒரு தரித்திரம் இருக்கு அப்படிங்கறதும் காலப்படலையா காரணம் என்னன்னா இவனிடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் இவனை காப்பாற்றணும் என்று அவனுடைய சங்கல்பம் ஜெயிச்சுடும் அப்படிங்கிறார் அதுக்கு கேதுஷிதம் எஜகதேக என்று நாம சித்தாந்தம் நீ வந்து பகவான் அறியணும்னு ஆசைப்படுறையோ இல்லையோ உன்னை காப்பாற்றணும்னு அவன் சங்கல்பிச்சின்றிருக்கான் உன்னுடைய ஹடம் ஜெயிக்க போறது இல்ல அவனுடைய அடம் ஜெயிக்க போறது அவன் உன்ன காப்பாற்றணும்னு அடம் பண்ணிட்டு அதுதான் ஜெயிக்க போறது நீ அவங்கிட்ட அகப்படுறதில்லைன்னு அடம் பண்ணிட்டு இருக்கியே சத்திய சங்கல்பன அவன் சத்திய சங்கல்பன் அவன் எதை சங்கல்பிக்கிறானோ அதை நடத்தியே தீருவான் உன்னை கரையேற்றன அவன் சங்கல் கரையேற்றியே தீருவான் ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன அப்ப ஏற்பட்ட கிருபாலுருவே பண்ணு அப்படிங்கிறான் நாவாமிருத்தம் தத் வதனாரவிந்தே சதாம சமர்ப்பணாய் அப்படின்னு போதேந்திர சுவாமிகள் அவனுடைய சரணாகதி தான் நாம சங்கீர்த்தனம் இந்த வாஜிக சரணாக சரணாகதியிலையும் ஒரு ஆச்சரியம் சாட்சாது பகவான ஆசைச்சால் என்ன பகவானுடைய மூர்த்திய ஆசிரிச்சால் என்ன அவருடைய கோவில ஆசிரிச்சால் என்ன அவருடைய அர்ச்சாவதாரத்தை ஆசைச்சால் என்ன அவருடைய சரித்திரத்தை ஆசைச்சால் என்ன அவருடைய அடியார்களை ஆசைச்சால் என்ன எல்லாமே சரணாகதி தானே இந்த சரணாகதிய நாமத்தை ஆசிரிக்கிறதும் சரணாகதி தானே அவருடைய அடியார ஆசிரிக்கிறார் எனக்கு பாகவதாலே கதி பகவான் அப்புறம் தான் அப்படின்னு உண்டு ஆச்சாரியனே கதி எனக்கு குருவே கதி ஈஸ்வரன் அப்புறம் தான் சொல்றது குருவு சரணாகதி பண்றதார் மற்றொருவன் சொல்றான் எனக்கு கஷேத்திரமே கதி அப்படின்னு ஒரு கஷேத்திரத்திலேயே ஜென்மா புரா நான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆசைப்படுறான் அங்க ஒரு நாயாவது ஒரு நதியாவாவது அந்த கஷேத்திரத்திலேயே நான் கிடக்கேன் அப்படின்னு அதுல ஒரு நிஷ்ட இன்னொரு என்ன சொல்றார் எனக்கு ராமாயணமே கதி அப்படிங்கிறார் ராமன் வந்தா கூட தேவையில்லை எனக்கு ராமாயணமே போற சாட்சாத் ராமனை பார்க்கறது தவிர ராமாயணத்துல ராமன பாக்குறது ஒரு சரணாகதி அவளுக்கு ராமாயணமே கத்தியன்னு இருக்கா அதுபோல இன்னொருத்தர் அர்ச்சாவதார நிஷ்டையே கத்தின்னு இருக்கா பகவான் கோவில ஒரு பகவானுக்கு கைங்கரிய செய்யறதே லட்சியம் கண்ணை புடிச்சு வச்சாவது புடுங்கி வச்சாவது அந்த சிவனை உபாசிக்கணும் அப்படி இல்லாம வெறி புடிச்சு இருந்திருக்கா அர்ச்சா நிஷ்டையில இதெல்லாமே சரணாகதிங்கிறது போல நாமமே எனக்கு கதி அப்படிங்கிறவனுக்கு மூர்த்தி அபேட்சம் உண்டா அவனுக்கு கஷேத்திரமா உண்டா அவனுக்கு ஒரு கிரந்தமா அபேட்சம் உண்டான் இந்த சரணாகதிகளில ஏதாவது ஒன்றில நிஷ்ட அவனுக்கு ஏற்பட்டுதானால் ஒன்று இன்னும் இருக்கிறது துணைக்காகவே ஆயில்லை துணைக்காக மூர்த்தியையும் தியானம் பண்ணலாம் கோவிலுக்கும் போகலாம் அடியார்களுக்கும் தொண்டு செய்யலாம் ஆனால் இவன் எதுல நிஷ்ட இருக்கானோ அதுக்கு விரோதம் இல்லாம அதெல்லாம் கவனிச்சப்பா அப்படி வரும்பொழுது மூர்த்திய தியானம் பண்ணிட்டுதான் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கறது அவசியம் இல்லேன்னு ஆயிடும் ஏன் அவசியம் இல்லேன்னு ஆயிடுறதுனால் இதுல எது உன்னை காப்பாத்திரத்துக்கு திறமை உடையது மூர்த்தி தான் உடையிறது அப்படின்னு சொன்னா நாமம் பிரயோஜனம் இல்லேன்னு நாமந்தான் உடையது அப்படின்னு சொன்னா மூர்த்தி தேவையில்லைன்னு ஆயிடும் அப்போ இது மூர்த்தியை மட்டிலும் உனகா பார்த்தோம் நாமம் மட்டிலும் உன்னகா பார்த்தோம் மட்டிலும் உன்னகா அவனை சொல்லுகிற கிரந்தம் மட்டிலும் உன்ன காப்பாத்தும் அவனை ஆசை வச்சிருக்கிற அடியார்கள் மட்டிலும் உன்ன காப்பாத்துவார்கள் அப்படின்னு ஒவ்வொன்னும் பிரபலமா இருக்கிறதுனால ஒன்னொன்னு தேவையில்லை அப்படிங்குற அளவுக்கு என்று சொல்ற அப்ப உன்னுடைய என்னத்துக்கு உன்னுடைய நாமம் போரும் அப்படிங்கிறார் புரந்திரதாசர் நீங்களும் இங்க மூர்த்திய சொல்ற அந்த மூர்த்தி எனக்கு வரட்டும் வராத போகட்டும் அப்படிங்கிறது நாம நிஷ்டரணாகி அதனால சில பேர் தெரியாம வெறும் நாமத்தை ஆசைச்சா போராது முதலவிகள் சொல்றதோ அது நாமத்தினுடைய பலம் தெரியாதபடி சொல்றதே தவிர நாமத்தினுடைய பலத்துக்கு கோட்டி பிரமாணம் இருக்கு நாம ஸ்வயமே காப்பாத்தும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோஜனம் பண்ணி பார்த்தாலும் பரமாத்மானுடைய ஒவ்வொன்னுமே பிரபாவம் உடையதா இருக்கும் பொழுது மூர்த்திக்கு தான் பிரபாவம் உண்டு நாமத்துக்கு இல்லேன்னோ நாமத்துக்குதான் பிரபாவம் உண்டு மூர்த்திக்கு இல்லேன்னோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நாம் பிரதிஷ்ட பண்ற மூர்த்தி கோவில்ல அந்த மூர்த்திக்க சாட்சாத சின்மூர்த்தியினுடைய பிரபாவம் இருக்கும் பொழுது சாட்சாத்தாவே அவனுக்கு ஏற்பட்ட நாமங்கள் அல்லவோ நீ கல்பன பண்ணின நாமம் இல்ல நீ சுப்ப சொல்லிட்டு இது ராமனுடைய நாமம் வச்சுக்கல நீ புராணோக்தான நாமத்தை வேணா ஓம்புள்ள நாமத்துக்கு நித்தியமான எவ்வளவு பிரபாவம் உண்டோ அவ்வளவு பிரபாவம் பகவானுடைய நாமத்துக்கே உண்டுங்கிறதுனால இதண்டையும் சேர்த்து அபேதமாவே பதிவுகள் நமக்கு காண்பிச்சா நாமின்பேதா அப்படின்னு மூர்த்தி நாமங்கிறது பெயர் இந்த ரூபம் பெயர் ரெண்டுமே அபிந்தமாக நமக்கு ஒன்றே நமக்கு அனுபகம் பண்ண முடியும் அதனால ரெண்டு சொல்லல ஐயா வாழ்கூட்யாம பரி கீர்த்தன தாரயாவா தத் திவ்ய மூர்த்தி பரிச்சித்தன தாரயாவா இங்க வான்னு சொல்றாளே தவிர சான் சொல்லல சான் சொல்ல தத் திவ்ய மூர்த்தி திவ்யாமிகாரயாச்சே அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நாம தியானமும் எனக்கு வேணும் மூர்த்தி தியானமும் ரெண்டு அர்த்தமான மூர்த்தி தியானமோ நாம தியானமோ ஏதோ எனக்கு ஏதோ ஒன்னு குடும் கேட்கும் பொழுதே ஒண்ணு போறோம் ஆயிடும் மூர்த்தி தியானம் ஒன்னே போறோம் மூர்த்தி தியானமே எடுத்துப்போம் மூர்த்தி தியானத்தில் லயிச்சவனுக்கு நாமம் போயிடும் நாமத்தை சவரி சென்றே இருக்கிறான் மூர்த்தி தியானத்துல லயம் வந்து விடுத்த கழி விந்துடும் நாமந்தான் வேணுங்கிறது இல்ல அதனால இந்த நாமம் மூர்த்தி இது ரெண்டுக்குள்ள ஒன்னு தொடனுங்கிற அவசியமே கிடையாது இதுல ஒன்னே நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நிச்சயமானது யாருக்கு இதுல மூர்த்தி தியானத்துல லட்சியம் இருக்கோ அவள் நாமத்தை பற்றி மூர்த்தி தியானத்துக்கு போகலாம் அப்படிங்கறது நாமத்துக்கு ஒரு சாதனையாக ஆயிடுறது மூர்த்தியில லட்சியம் உடையவாளுக்குத்தான நாமமே லட்சியம் உடையவாளுக்கு ஆயில்லை சிறு சில வெறும் நாமன் சொன்னா போறாள் மூர்த்தி தியானத்தோடு சொல்லணும் அப்படின்னும் பெரியவாள் சொல்லியிருக்கிறார் முக்கியமா ஜாதராஜ சுவாமிகள் ராமநாமத்தை சொல்லும் பொழுதே நீ ராம சிந்தனதோ அப்படிங்குற நீ ராம சிந்தனத்தோடு நீ ராமான்னு சொல்லு இல்லாத போனா ராமான்னு சொன்னா சபலாட்சிகளுக்கு கூட பேரு உண்டு நீ ராமான ஆண்டாலும் பாடி மனத்தினால் சிந்திக்கால சிந்தித்து கொண்டே வாயினால பாடு அப்படின்னு சொல்றது இது முக்கிய விதி இல்ல இது அலங்காரம் நமக்கு சுத்தாந்தம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பாலும் கூட அதுல எப்படி நெய் முதலிய பதார்த்தங்கள் வியஞ்சனம் போட்டு சாப்பிட்டா ருச்சியா இருக்கோ அதுபோல நாமத்தை சொன்னாலேயே நமக்கு இந்த சம்சார பசி நீங்கி மோட்சம் உண்டு அப்படின்னாலும் கூட மூர்த்தி தியானத்தாலோட சொன்னா பக்தி அலங்காரமானது அதுல ருச்சி ஏற்படும் பக்தியில ஆனந்தம் ஏற்படும் அப்படிங்கறதுக்கு சொல்லிருக்காள் விதி இல்ல அதனால போதேந்திர சுவாமிகள் எந்த ஒன்றையும் அவர் இங்க நாமத்தோட தொணை சேர்க்கவே இல்லை எதையும் சேர்க்காம நாமம் ஒன்றே பரமபாஷண்டிகளை கூட காப்பாற்றணும் அப்படின்னு அசைக்க முடியாம சைத்தானம் பண்ணிருக்கா அது சமஸ்திகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் வேதம் எல்லாத்தையும் பிரமாணம் காட்டு சித்தாந்தம் பண்ணி இருக்கும் பொழுது இதுல பாக்கி யார் எந்த பெரியாலும் அது தப்பு இல்ல தப்பு இல்ல ஏனால் பசிக்கு அண்ணம் வேறு விருந்துங்கிறது வேறு ஆரம்பத்துல ராம ராம ராம ராமன் ஏகநாமமாக இருந்த நாம சித்தாந்தம் தான் பின்னாடி சத்குரு சுவாமிகள சாமிகள் காலத்துல மிருதங்கம் ஸ்ருதி தாளத்தோட கூட பல கீர்த்தனங்களோடு கூட இப்படி பரிணமிச்சு இன்னைக்கு பஜனைங்கிற ரூபத்துல இருக்கு காரணம் என்னன்னா பதனைக்குள்ள நாமம் இருக்குள்ள நாமம் இருக்கு பஜனைக்கு நாமம் வேணும் ஆனால் நாமத்திற்கு பஜனை வேண்டியதில்லை நாமஸ்மரணம் நாம ஜபம் நாம கீர்த்தனம் நாம ஜபம் நாம ஸ்மரணம் நாமஸ்மரணம் ஆரம்பிச்சது நாம கீர்த்தன்கிற ரீதியிலே இப்போ அலங்காரமாக பண்ணனால என்ன தப்போ அலங்காரமா பண்ணினா அலங்காரமா பண்ணும் உள்ள ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் நாம சப்பல ஆனந்தம் இல்லேன்னு சொல்ல முடியாத இதே ஆனந்தத்தை அகண்ட நாம சங்கீர்த்தனத்துல அனுபவிக்கிறோம் அகண்ட நாம சங்கீர்த்தத்துல ஏகநாமத்தையே இருபத்தி மணி நேரம் சொல்லும் பொழுதும் ஆனந்தம் இன்னும் உற்சாகமாவே இருக்க குணகீர்த்தனம் பகவானுடைய குணங்களை நாம் ராகுதாளங்களோட பாடும்பொழுதும் அப்பேற்பட்ட ஒரு பக்தி பிரகாசம் ஏற்படுறது பகவானுடைய நாமம் ஒன்றே நமக்கு போரும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கா லோகத்துல வந்தே மகான்களிலே போதேந்திர சுவாமிகள் நாம சித்தாந்தத்திலே பிரதானமாக இருக்கிறார் நாம வந்து சம்பிரதாயத்தை பிரதானமாக கொண்டே பக்தி மார்க்கத்தை பிரதானமாக கொண்டே மட்டம் இருமங்கள் ஆச்சாரங்கள் ஞானம் முதலீடுகள்லாம் லோகத்துல சொல்லுவதற்கான குரு பரம்பரை அதுல பக்தி மார்க்கிறது முக்கியமா இருப்பதுனாலே இத தனியாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி இது சம்பிரதாயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இது தனியா ஏற்பட்டிருக்கு ஆனா குருபிய கொண்டு பேசு போதேந்திர பேசுரு சுவாமிகள் போகும் ஆவிசங்கர வரையலும் ஆவிசங்கரத்திலே கொண்டு நாராயணம் பத்மபுபம் வசிஷ்டம்னு சாட்சாத் நாராயணம் வரையலும் போகும் இதுதான் குரு பரம்பரைக்கு உள்ள ஒரு அழகு திடீர்னு ஒரு குரு பரம்பரை வந்துடாது அப்ப என்ன இன்னைக்கு ஜெகத்குரு பரம்பரே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோமானால் அந்த பரம்பரையில எந்த ஆச்சாரியால் இன்னைக்கு இருக்கிறவாளு நாம் ஜெகத்குருன்னு சொல்றவோ அதுபோல நம்ம போதேந்திர சுவாமிகளை சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா சர்வ பிராணி சம்ரட்சக ஸ்ரீதர வெங்கடேச ஐயா வாளுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ பாரத சம்பிரதாயத்துல சத்தியமா சொல்லணும் ஜெகத்குரு பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுக்கு ஜெகத்குருங்கிற பதத்த சத்தியமா சொல்லணும் அப்பேற்பட்ட ஸ்தானம் ஆச்சாரியும் சர்வ பிராணி சம்ரட்சகையாலே அவரை சர்வப்பிராணி சம்ரட்சகிறோம் அது ஒரு அடைமொழியா சொல்றோம் அப்பேற்பட்ட ஒரு அடைமொழி ஐயாவாளுக்கு சொல்றது போல நம்ம வெங்கடராம குரு சுவாமிகளுக்கு அப்படி ஒரு அடைமொழி அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா சத்குரு சுவாமி சொல்லிட்டாலே வருவான் இதெல்லாம் சம்பிரதாயம் பெயரை கூட வேண்டிய அவசியம் இல்ல பெயரை உச்சரிக்காம என்ன ஆச்சு அவர் காலத்திலேயே சம்பிரதாயம் ஏற்பட்டதுனால யாரும் சமகாலத்துல எதிரில உட்காந்து குருவனுடைய பெயரை சொல்ல அப்ப சத்குரு சுவாமிகள் அப்படின்னு தான் சொல்லுவா பிற்காலத்துல அவருடைய பெயரை நம்ம சொல்ல முடியும் சமகாலத்துல அவ எதிரில உட்காந்துக்கும் பொழுதே இந்த ஆச்சாரியால் இந்த பெயர் அப்படின்னா அவ பெயரை சொல்றது உச்சிதமாகவும் அதனால பெரியவாழ்னோ ஆச்சாரியால்னோ சொல்ற ரீதியிலே சத்குரு சுவாமி சத்குருங்க சர்வ பிராணி ரட்சகர் அப்படிங்கறது ஒரு விசேஷமா சொல்றது அதுபோன்ற நித்தியசித்தமான அந்த பீடாதிபதியா ஆயிட்டார்ங்கிற ஒரே காரணத்தினாலேயே போதேந்திராளுக்கு செல்லக்கூடிய போதேந்திராளுக்கு மட்டிலும் செல்லக்கூடிய ஒரே ஒரு அடைமொழி ஒரே ஒரு விசேஷனம் ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு விசேஷனம் அந்த பரம்பரையிலேயே வந்த ஒரு பெரிய மகாத்மா அவர் அப்படிங்கறதுனாலேயே அது எப்படி நமக்கு சம்பிரதாயத்தில் தெரிகிறதுனால் போதேந்திரம் ஜகதாம் குரு ஆசே போக என்று பாகவதெல்லாம் பாடுறான் இந்த கீர்த்தனம் பாடாத ஒரு பஜனை இருக்காரு இந்த கீர்த்தனம் பாடாத ஒரு பஜனை இருக்காது எந்த பஜனை ஆரம்பிச்சாலும் உடனே இதை சொல்லுவா போதேந்திர ஜகதாம் குரு ஜெகத்குருங்கிறது அவருக்கு பிரத்யேகமான விசேஷமா இருக்கிறதுனாலே கீர்த்தனத்துல எடுத்ததும் உடனே அது தலையில பிரகாதிக்கிற ஜெகத்குருவா இருக்க கூடிய போதேந்திரால நான் ஆசைக்கிறேன் எதற்கு நாள் மோட்ச சித்தையே இகலோக சௌக்கியங்களும் அவர் ஆசைச்சா கிடைக்கும் மோற்றமும் அவர் ஆசைச்சா கிடைக்கும் சகல சௌக்கியம் குரு கிருப்பையினால் எதுவும் கிடைக்காது பிரம்மவித்துக்களை ஆராதி சுட்டா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திரபாக தீரும் ரிணங்கள்லாம் தீரும் மனக்கவலைகள்லாம் தீரும் எல்லாம் பிரத்யட்ச தெய்வமான குருவை ஆசைச்சாலேயே அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்ற அதனாலே போக மோற்ற சித்தரே மோட்சம் பேரின்பம் அத அடைவதற்கும் நமக்கு தேவை குரு கிருப்பையாலேயே அந்த ஞானம் கிடைச்சுட்டு நமக்கு பேரின்பமாகிய மோட்சமும் கிடைக்கும் அதனாலே அத்தகைய குரு பக்தியினாலேயே ஒரு மனுஷியன் அடைவான் அப்படின்னு மட்டும் சொல்லாம குரு பக்தியாலேயே இகலோகத்துல வேண்டிய சகல சௌக்கியங்களையும் குரு பக்தியால அடைவான் அப்படின்னு சொல்லணும் சொல்ல முடியும் இகலோகத்துல நாம் அவரை ஆசிரிச்சாலே சகல சௌக்கியங்களையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆர்த்திகளெல்லாம் தீரும் அவனுடைய கிருப்பையினாலே ஆர்த்திகளெல்லாம் தீரும் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் தீரும் நமக்கு என்ன சௌக்கியங்கள் வேணுமோ அவனுடைய கிருபையாலேயே நமக்கு ஏற்படும் பூர்ண சுதாசும் ஹிருத கராம் சுங்கோ போதேந்திரம் அடங்கி கிடக்கக்கூடிய ஞானம் அந்த ஞானம் பொங்கி வழியனுமானால் குரு கிருப்பையாலதானே வழியும் குரு முகத்தை நினைச்சு குரு சரணத்தை நினைச்சு ஞானம் பொங்கி வழியும் அப்படி பொங்குகின்ற ஞானமுடையவர்கள் அவர்களுடைய ஹிரு கமலத்தை மலரவிக்கக்கூடிய ஒரு சூரியனை போலே பிரகாசிக்கிறார் சீதாம் சந்திரன் கடினமான கிரணம் உடையவர் குருவுக்கு நம்மளை குற்றத்துக்கும் திட்டத்துக்கும் குரு தியானத்தினாலேயே சிஷியம் குருவா போயிடுவான்னு ஒரு கீட்ட பேசஸ்கிருதம் தியாயன் நீ குட்யாம் தேன பிரவேசிதா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் கொழவி புழுவை பிடிச்சுன்னு வரும் கூட்டல கொண்டு வச்சுவிடும் அது போக இருக்குமோ கொலவி வந்து அரட்டி இல்ல பயத்தில அந்த புழுவை நினைச்சு நினைச்சு நினைச்சு அந்த குளவிய நினைச்சு நினைச்சு இந்த புழு குலவிய ஆயிடுமா தியானத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு இது அப்படி தியானம் பண்ணி தியானம் பண்ணி இதுக்கு ரக்கம் உழைச்சு இது பறந்து போயிடும் அது வேற புழு எடுத்து நீங்க வரத்துக்குள்ளாயம் பெயர் ஏதுமரத்துல மாட்டேண்டு அந்த குருவை கண்டு அரட்டி அது அந்த குருவை நினைச்சி அந்த குரு வந்துருவரோ குரு வந்துருவரோ குரு என்ன பண்ணுவரோ என்ன திட்டுவரோ என்ன சபிப்பரோ என் உனகத்தின் மாரடிக்கிறேன்டா அப்படி சதிப்பரோடு அதே மெக்தினானே அந்த பயத்தினானே இந்த இவன் குருவா போயிடுவான் அது மாதிரி குரு யாருக்கு கிடைச்சாலும் சீஷா எப்படி மாற்றின்றானோ எனக்கு தெரியல விஷயம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயம் பரம தயாளுவான ஐயாவாலு தெரியும் தயாளுவா இருக்கக்கூடிய போதேந்திரால தெரியும் இங்கே குற்றதும் நெற்றதும் திறதும் முக்கியம் இல்ல ஏ ததேக தியானம் பயத்தினாலையும் வரலாம் ததேக தியானம் பிரேமையினாலையும் வரலாம் முக்கியமே தவிர குட்டுறது முக்கியம் இல்ல கொட்டுறது முக்கியம் இல்ல மாதிரி கொட்டுறது முக்கியம் இல்ல இங்க எடுத்துட்டா கமலம் வந்து நயனம் கமலம் போல இருக்கு நயனம் ஜலஜம் போல இருக்கு அப்படின்னு சொன்னா மலர்ச்சிக்கும் அழகுக்கும் எடுத்துட்டாலே தவிர தாமரை வந்திருக்கு இந்த கண்ணு தண்ணீர்லேன்னு வரலையேன்னு உதவன் கேட்டான்னாக்க இங்க அது தேவையில்லாததான ஒரு தர்மம் தானே நமக்கு அந்த குருவனிடத்திலே இருந்து தியானம் முக்கியம் பயத்தினால தியானம் இல்ல பிரேமாதிசயத்தால தியானம் அத்தகையில உண்டாயிடுச்சான அவனுடைய கமலத்தை மலர வைக்க கூடிய சூரியன் போலே பிரகாசிக்கிறார் குரு போதேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற மேல செலிண்டு போறார் அவன் நமக்கு காண்பிச்ச ஒரே பாதை ராமாக்கியா விஹாரோலம் பர போஷணம் ராம் ராஜனிதேந்திரம் ராமா ராம ராமே அப்படிங்கிற ஆக்யா பகவானுடைய நாமம் அது அப்தி சாகரம் அதுல இஷ்டப்படி விளையாடுற நாம சாகரத்துல தானே மூழ்கி இருக்கிறவர் தான் மூழ்கினதும் மட்டும் இல்லை நாம ராமா போஷணம் ராமனுடைய நாமமே பரமன் இருக்கக்கூடிய பாகவதால் எல்லாரையும் போஷணம் செய்யறவர் அவளை வேறையும் காப்பாற்றுறவர் அவர் காட்டின பாதையில போயிட்டாள் அப்போ அவள் சுவஜனம் ஆயிடுறா இல்லையா ரக்ஷிதா சசிய தர்மசிய சஜனசியஜ ரஷிதா சுவஜனாங்கிறதுக்கு முன்னாடி சசிய தர்மஸ்யா தான் காட்டின தர்மத்தில யாரு இருக்கிறாளோ அவாளே சுவஜனம் போதேந்திரா நமக்கு காண்பிச்ச தர்மம் ராமநாமம் ராமநாமத்துல யாரு இருக்கிறானோ அவா சஜனம் அந்த சஜனத்தை அதுவே லட்சியமாக்கூடியவர் ராமாக்கையினாலேயே நம்முடைய கில்பிஷம் எல்லாத்தையும் நீக்கிவிடுறவர் ராமநாமத்தினாலே நம்முடைய சமஸ்தல் பாபங்களும் போயிடும் அப்படி யமன் வந்தாலேயே மிரண்டு போகும்படி ராமநாம கர்ஜனையே பண்ணக்கூடியவர் அத்து குருதேவன் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஜெகத்குருவா இருக்கக்கூடிய போதேந்திர சுவாமிகளை பற்றிய பிரசித்தமான கீர்த்தன இந்த மகாத்மா காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணினார் காஞ்சிபுரம் மகாட்சேத்ரம் தட்சிண தேசத்திலே பிரதானமான கஷேத்திரம் காஞ்சிபுரம் எல்லா மதஸ்தர்களும் அங்குதான் ஆச்சரியமா தங்கள் தங்கள் சம்பிரதாயத்தை ஞான களஞ்சியத்தை ஏற்படுத்தின கஷேத்திரம் அப்படி ஒரு பிரசித்தமான ராஜ்யம் பல்லவ ராஜ்யமா இருந்தது காஞ்சிபுரம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வே சப்தைதா மோட்சதாயக புராணோக்தமான ஏழு மோட்ச நகரங்களிலே காசிக்கு சமானமாக நம்முடைய தட்சிண தேசத்துல ஒரே கஷேத்திரம் காஞ்சி அதனாலதான் பெரிய எல்லாரும் அங்க போய் ஆசைச்சார் ஆவிசங்கரனும் காஞ்சிபுரம் போனா ஸ்ரீ வைஷ்ணவால ராமானுஜரும் காஞ்சிபுரம் போனா அது மட்டும் இல்ல புத்த காஞ்சி ஜெயின காஞ்சி அப்படி ஒரு கேந்திரமா இருந்திருக்கு வித்யாஸ்தானத்திலேயும் பெரியந்திரா தண்டி முதலிய மகாகவிகள் காஞ்சிபுரத்துலதான் இருந்தார் அப்பேபட்ட வித்யாஸ்தானத்திலயும் கேந்திரமா இருக்கு இந்த ஆச்சாரிய பரம்பரையை இன்றைக்கு நாம் காஞ்சி காமகூட்டி பீடாதிபத்தியானே சொல்றேன் இந்த ஆச்சாரிய பரம்பரையில அப்போ இருந்த ஒரு பெரிய விஸ்வாதி கேந்திரர் அப்படின்னு இருந்தார் விஸ்வாதிகேந்திரர் அப்படிங்கிற அவருடைய பெயரே விஸ்வத்திலேயும் அதிகமானவர் அப்படின்னு போதேந்திர சுவாமிகளே அந்த பெயரை எடுத்து நிரூபணம் பண்ற நிர்வச்சனம் பண்றார் பக்தி ஞானம் வைராக்கியம் இது மூன்றிலையும் விஸ்வத்திலேயும் அதிகமாயிருந்ததுனாலயே அவருக்கு விஸ்வாதிகரனு பெயர் என்று தன் குருநாதனுடைய பெருமையை சொல்றார் போதேந்திர சுவாமிகள் சொல்றது அப்படின்னு சதாசிவிரமேந்திரால் பின்னாடி சொல்ல போறார் விஸ்வாதிகிற பெயர் சிவமான சதாசிவ பிரம்மேந்திரால் பண்ணதுல விஸ்வாதிக பெயரை சொல்றார் அத்தகைய விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி பீடத்துல இருக்கிற காலம் அவருக்கு ஒரு பிராமணோத்தி அக்ரஹாரம் அக்ரஹாரம் இருந்ததா தெரியல அதுல இருந்து அவரை ஆராதிச்சிருக்க கூடிய அந்த பிராமணோத்தமருக்கு கேசவ பாண்டுரங்கன் அப்படின்னு பெயர் அதுல இருந்தே அவர் பாகவத குடும்பமா இருக்குமோனு தோன்றது இந்த பெயரை பார்த்தாலேயே அவருடைய தர்மபத்தினிக்கு சுகுணான் பெயர் ஜருக்கு கைங்களுக்கு புத்திரபாகியம் இல்லை ஒரு பெரிய குறைதானே கிரகஸ்தாசிரமத்தில் புத்திரபாகியம் வேணும் மனதை கழிக்கக்கூடிய பாக்யம் வேணும் அந்த ஒரு குறை அவளுக்கு இருந்து சொன்னே சித்தமினாடிதான் சொன்னேன் ஆச்சாரியனிடத்திலே நம்முடைய ஐகமான அவ நமக்கு அனுகிரகம் பண்ணுவா கேட்கறதுனால தப்பு இல்லை கேட்கக்கூடாது அப்படிங்கறது நம்முடைய பரிபக்வமே தவிர இதெல்லாம் அவாட்டவே கேட்கவாது அப்படிங்கறது பரிபக்வமே தவிர அவா கல்பக விருஷம் தங்களுடைய குறைய சொல்லின்றா தங்களுக்கு புத்திரபாகியம் இல்லேன்னு தரிவா மந்திராட்சதையை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார் கொஞ்ச நாள்ல அந்த அம்மா கர்ப்பவதியாகி ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தையை பெற்றால் சர்வலட்சணமும் பொருந்திய இந்த குழந்தைக்கு புருஷோத்தமன் பெயர் வச்சான் என்ன அழகான பெயர் வச்சிருக்கா அவர் தேலா பகவானுக்கு தான் பெயர் உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே துதாகிருதா யோ லோகத்வ ஆயிர நாம சொன்னாலும் கூட ஆனால் பகவத் கீதையிலே ஒரு அத்தியாயம் இந்த நாமத்தை சொல்றதுக்கு ஆக பகவத்கீதையில ஒரு விஷயங்கள் அத்தியாயம் பெருமையை சொல்றதுக்கு கீதையில ஒரு அத்தியாயம்னா அந்த பெயர் எவ்வளவு உபரிஷா இருக்கும் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் ஒரு குரு ஸ்லோகம் உண்டு எஸ் ஆத்மூத குரு பிரசாதாத் அசம் திமுக புருஷோத்திய தசியுமம் கிருஷ்ணகர்ணாமிரதத்திலே சொல்ற ஸ்லோகம் கிருஷ்ணகர்ணாமிரதாச்சாரியுடைய காலம் வேற போதேந்திராவுடைய காலம் வேற அதனால இந்த ஸ்லோகம் போதேந்திரால பண்ணது இல்லையது புருஷோத்தம்தான் நாராயணன் அவனை பத்தி பண்ண ஸ்லோகம் பெரும்பாலும் நாம் பிரவச்சன ஆரம்பத்துல இந்த ஸ்லோகம் சொல்றது உண்டும் இந்த ஸ்லோகம் சொல்றதும் சொல்லும் போது திருச்சி யார தியானம் போதேந்திரால தான் தியானம் பண்றது புருஷோத்தமே தசியாங்கிரி யுக்மம் பிரணதோஷ்மி நித்தியம் எந்த புருஷோத்தமன மனசுனால தியானம் பண்ணினாலேயே புத்தி பேடுறதோ அந்த குரு தேவரம் பண்ணுகிறேன் இருக்கிறார் குரு வெளிலேந்தே வல்ல எப்ப சிஷ்யன் குருவ ஆசிரிச்சு விட்டானோ சிஷியனை குரு ஏத்துனுட்டாரோ அப்புறம் குரு எங்கே கரியத்திலே பேசிட்டே இருக்கா இது அவ்வளவு மோசமான ஒரு காது இது அவர் நடத்தி போறார் சர்வபூதான உள்ள இருந்து உட்கார்ந்து கொண்டு இதை பண்ணாதான் இது கலம்பும் அதனால உள்ள ஒரு குருதேவன் இருக்கிறார் அவர் நடத்தி என்று செலிண்டு போறபடி நாம் போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு புருஷோத்தமன் புருஷோத்தம்கிற பெயர் குழந்தைக்கு வச்சார் நாலுரு மேம் பொழுதுவண்ணா இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வரத்துல உபனயனமாக மகா தேஜஸ்வியான தங்கள் அனுகிரகத்தால அர்த்தத்திலே தங்கள் குழந்தை தான் எதுவுமே தன்னுடையதுன்னு ஒரு சிஷ்யம் சொல்ல மாட்டான் எதையுமே தான் சொல்லும் சுவாமிகள் கேட்டாலும் தங்களுடைய குழந்தைன்னு சொல்றேன் உண்மையா மடத்துக்கே கொடுத்துருவியா நாமும் தங்களதுன்னு சொல்லிவிட்டோம் சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை அதுக்கு தயார் அவர் அப்பேற்பட்ட பதிப்பும் அவருக்கு இருக்கு இருந்தாலும் ஒரு ஞாபகம் வந்தது அதனாலே கைகளை குவிச்சு கொண்டார் பெத்தவளை கேட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த என்ன வந்தால் தர்மபத்தினை கேட்டார் சாமிகள் சொல்றாரே மான் மடத்துக்கே என்ன அடுத்தபடி சன்யாசம் இப்படி சொன்னதும் அந்த தாயாருடைய கண்கள்ல கண்ணீர் வந்துதான் ஏன் அழறேன் நீங்க என்ன சொன்னதான் கேட்டேன்னு சொன்னேன் பெத்தவளை கேட்டு கொடுக்கறேன்னு சொன்னேடே அதுக்கு அழறேன் குழந்தைய குடுக்கறதுக்கு அழல நானும் உங்களுடைய நீங்கள் குருதேவருக்கு அடக்கம் அப்படி இருக்கு அவசியமே கிடையாது அப்படின்னதும் உண்மையிலே சுகுணா அப்படி ஒரு குண எதையும் தியாகம் பண்ணலாம் இதை தியாகம் பண்ண முடியாது எதவனாலும் தியாகம் பண்ணலாம் ஆனா புத்திரனை தியாகம் பண்ண முடியாது அப்படி குடுக்க சம்மதிச்சிடும் சந்தோஷமா குருதேவர் கையில கொண்டு ஒப்படைச்சவிட்டு குருதேவருடனே அவனுக்கு சர்வ சாஸ்திரங்களையும் அபியாசம் குருவால நியமிச்சு சாஸ்திராபியாசங்கள் கொடுக்கிறார் எப்போதுமே சாஸ்திராபியாசத்துக்கு ஒருத்தர் கூட வேணும் தான் உண்டியா படிச்சிருக்க கூடாது ஒருத்தர் கலந்து பேசிக்கிறதுக்கு ஒத்தராவது கூட வேணும் அப்படிங்கறதுக்காக இவரோட கூட ரன் அப்படிங்குற ஒரு பையனை இவரோட சேர்த்து இரண்டு பேர்களுமாக அதை படிச்சுக்கும்படியாக ஆகி காவிய நாடக அலங்காரங்களாக ஆகி அதற்கு மேலே வியாகரணம் முதலீதான சாஸ்திரங்கள் நியாய மீமாசா முதலிய சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு சின்ன வயசுலேயே வேதம் உள்பட வேத அங்கங்கள் உள்பட எல்லாம் பூர்த்தியாயிடு ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசுலயே இவருக்கு எல்லாம் பூர்த்தி ஆயிடு மகாபுருஷர்களுக்கு வயக்கிரம முக்கியம் இல்லை இனிமே பிரம்ம வித்யை அப்படிங்கிற வேதாந்தம் தாம் வாடுந்த குருநா இருக்கூடிய விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி மூலமாவே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் புருடோத்தமன் அவரும் அப்படியே சொல்லி இருக்கிறார் சரஸ்வதி காசி யாத்திரையா போகி காசிலேயே தங்கி இருக்கிறார் இப்போ நினைச்சா நாளன்னைக்கு காசிக்கு போயிடலாங்கிற காலம் இல்ல நடந்து நடந்து நடந்து நடந்துதான் காசிக்கு போகணும் ஒவ்வொன்னும் மகா நதி கீழே வழியில போற பாதைகள்ல எப்படி ஜலம் இருக்குமோ எப்படி காலம் இருக்குமோ பாதை எப்படி இருக்குமோ பலவேறு பாஷ பலவே பிரதேசம் இதெல்லாம் தாண்டி போய் ஆகணும் முடியறதுக்கு முன்னாடி சுவாமிகள் காசி ஆத்திர போகும்பொழுதே கூட போகணும்னு ஆசைப்பட்டார் புருஷோத்தமன் உன்னுடைய படிப்புக்கு உபரோதம் வந்துடும் நீ சாஸ்திர பாடத்தை பூர்த்தி பண்ணு அப்புறம் நீ காசில வந்து என்ன சந்திப்பாயா என்று சொல்லிட்டே போயிருக்கிறார் இதுக்கு சாஸ்திர பாடங்கள் எல்லாம் பூர்த்தியான விலகை காசியை நோக்கி புறப்படும் பொழுது கூட புறப்படுறார் கலம்பி போயிருக்கிற ஒரு ஆச்சரியமான அந்த ஞானசாகரனுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்துல நல்ல பரிச்சயம் உண்டான் அதனால இடையிலேயே தனக்கு பிராண வியோகம் வந்துடும் அப்படின்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான் புருஷோத்தமரிடத்தில் சொல்றான் ஒரு கால காசிக்கு போறதுக்குள்ளே நான் காலகதி அடைஞ்சுட்டேனானா எனக்கு அடக்கம் பண்ணி விட்டு நீயும் தியாகம் பண்ணி பரலோகத்துக்கு என்னோட வந்துட வேண்டிய ஆயுள் பேடுத்தா உன்ன அடக்கம் பண்ணி விட்டு நானும் கங்கைல விழுந்து நான் பரலோகத்துக்கு உன்னோட வந்துடுவேன் எப்படி இகலோகத்துல நம்ம சேர்ந்தே இருந்தோமோ அதுபோல பரலோகத்திலையும் நாம் சேர்ந்தே இருக்கணும் இதுக்கு அந்த ஞானசாகரனுக்கு புருஷோத்தம இடத்துல இருந்த அப்படி பிரேம காரணமா இந்த புருஷோத்தம ஆகர்ஷிச்சு விடுவான் அப்படிங்கிற இவருடைய ஒரு குணாபிசயம் காரணமா இல்ல பரஸ்பரம் இருந்த ஒரு சக்கியம் காரணமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா லோகத்துல எங்கேயும் காண கிடைக்காத ஒரு பிரதிஜை இது இப்படி ஒரு பிரதிநிதி பன்னெண்டு போறான் இதுல இருந்தே அவள் அலௌகியமானவாள்னு தெரியாது இப்படி போக போக போக கோதாவரி தீரம் வந்ததும் ஒரு கிராமத்தை இந்த குழந்தைகள் அங்கங்கு பிரம்மச்சாரிகளாட்டதுனால எங்க அகிரகாரம் இருக்கோ வாங்கி சாப்பிட்டு நடந்து எங்கயாவது உட்கார்ந்து கொண்டு படிச்சங்களையும் ஒரு கிராமம் வந்ததும் அந்த பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கினா அந்த பையன் போயிட்டான் ஞானசாகரன் போயிட்ட ரெண்டு பேரா கிளம்பி குழந்தைகள் ஒரு குழந்தை பையாச்சுன்னா இன்னொரு குழந்தை எப்படி இருப்பார் கதை சொல்றேன் அந்த நிலைக்கு போகணும் நம்ப அழுது விட்டு அந்த கிராமத்தார ஒத்தாசையாளி அந்த பையனுக்கு வேண்டிய சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு பாதி தூரம் சேர்ந்து வந்தாச்சு இன்னொரு பாதி தூரம் ஏகாக்கியாவே நடக்கிறார் இந்த ஏன் தீர்த்த யாத்திரையை லோகானுபவம் வந்துடும் லோகம் மூலம் இப்படி ஏகாக்கியா நடந்து போயின் இருந்தா லோகானுபவம் வந்துடும் முற்றுக்குள்ளா இருந்துட்டா அவளுக்கு ஞான அனுபவமே வந்துடும் ஏன்னா சீதம் குஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் எவ்வளவு இருக்கு அப்படி நடந்து போகும் பொழுது இதுதான் உலகம்னு புரிஞ்சுடுறது இல்லையா இப்படி சஞ்சரிச்சு கடைசியில காசிக்கு வந்து சேர்ந்தார் விஸ்வாதிகேந்திர சுவாமிகளை நமஸ்கரிச்சார் நமஸ்கரிச்சு விட்டு ஞானசாகரன் கூட வந்த விஷயங்களை சொன்னார் ரெண்டு பேரும் செய்து கொண்ட பிரதிஜையின் சொன்னார் நான் வந்து கங்கையில விழுந்து பிராணத்தியாகம் பண்ணி விடுறேன் குருதேவரை அனுமதிக்கணும் அப்படிங்கிறார் இது வந்து தற்கொலை ஆகாது இது கங்கைக்கு அவ்வளவு மகாத்மிய கங்கையில வந்து துர்மரணமும் ஆகாது புத்திபூர்வமா கங்கைல இறங்கி போனாலும் தற்கொலை ஆகாது கங்கைக்கு அவ்வளவு மகர்த்தியம் இருக்கு கங்கைல இறங்கி பிராணத்யாகம் பண்ணுவோம் இவர் பிரதித்திய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய பிராணத்யாக தற்கொலை இதனால அவர் வேண்டாம்னு சொல்லல அப்போ சுவாமிகள் நினைச்சனாராம் தனக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்து நினைச்சா ஏனால் அடுத்தபடி ஒரு ஸ்தானத்துக்கு ஒருத்தரனா இவர் அவருக்கு சங்கல் அடுத்தபடி ஒரு பெரிய நஷ்டம் வந்துதே அப்படின்னு நினைக்கிறார் யாரோ ஒருத்தரை தன் புத்தியினால செலக்ட் பண்ணி உட்கார வச்சு விடுறது இல்லை ஒரு கால வம்ச பரம்பரையில கூட ஏதாவது பிராரப்தானுசாரமா வந்தாலும் வரும் ஆனால் குரு பரம்பரையிலே ஈஸ்வர சங்கல்பத்தாலேயே அதுக்குன்னு யார் எந்த ஊரிலே எந்த தாய் விற்றலே யார் தோன்றிருக்காளோ அவ வருவா அது இந்த குடும்பத்தில இன்னார் இதுக்கு தோன்றிருக்கா அப்படிங்கறதுக்கு அது ஞான திருஷ்டினாலே அந்த மகான்களுக்கு தெரியும் ஏனால் ஏகநாதர் மகாராஷ்டிரத்துல பெரிய மகாத்மா பிரசித்தமா தெரியும் எல்லாரும் நிறைய அபங்கம்பாடி இருக்கார் பாகவதத்துக்கு ஏகாதானம் பண்ணிருக்கார் நம்ம ஐயாவால போறே கிரகஸ்தரவர் கடைசி வரையினும் மகாத்மா கடைசியில அவர் கோதாவரி தீரத்துல யோகத்துல உட்கார்ந்து கொண்டு மோட்ச அடைய போறார் அவர் சிஷ்யா எதிரில உட்கார் நாம சங்கீர்த்தம் பண்ண சொல்லிருக்கார் எல்லாரும் நாம சங்கீர்த்தம் காலமே அனுஷ்டானங்கள் பூர்த்தி ஆயிடுத்து இன்னைக்கு சொல்லிருக்கிறார் நான் வந்து வைகுண்டம் போக போறேன்னே சொல்லியிருக்கார் தீர்த்தவாதத்தோட அனுஷ்டானம் பண்ணி சாரகிராம பூஜை பாண்டூரங்க பிரசாதங்கள்லாம் ஏத்திண்டு பாகவதெல்லாம் அனுபவம் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ண கண்களை மூடி அஸ்வத்த வெச்சத்தின அடியிலே கண்ணை மூடின ஆட்சேபு தாங்கள் போயிட போதேன்னு கண்ணில் விடுறேன்னு சொல்லலையாவா இனி பாகவதற்கு யாரு அப்படின்னு ஒரு குழந்தைய அழைச்சிண்டு இத்தனை பேர் இருக்கா இல்லையா அந்த சமயம் அவர் அங்கே வர உடனே அந்த குழந்தையை கூப்பிட்டு அனுப்பிச்சார் மந்திராட்சத போட்டு விட்டு இனிமேல் பாகவத இந்த குழந்தை காப்பாற்றுவான் அந்த குழந்தைதான் சமர்த்த ராமதாசன் பிற்காலத்திலே சமர்த்த ராமதாசர் பெரிய சிவாஜிக்கும் குருவா வரக்கூடிய வயசு குழந்தைய காண்பிச்சு இந்த குழந்தைக்கு அடுத்தபடி வருவான் என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு தெரியும் அது கொண்டுதானே அவ நிர்ணயம் பண்றா அந்த நிர்ணயம் வாஸ்தவமான அது போய் போகுமா விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி தனக்கு அடுத்தபடி புருஷோத்தம்தான் தந்தியம் பண்ணி இருக்கும் பொழுது அப்புறம் இது மாறுமா என்னதான் குறுக்க பிரதிபந்தகம் கிட்டமே பிரிபந்த தோத்து போகுமே தவிர சங்கல்பம் தோத்து போவார் ஆனா புருஷோத்தமனுக்கு சொல்றார் நீ வந்து வீணாக கூடாது நடக்கணும் பண்ணிதான் இந்த சரீரத்தை விடணும்னு அரசியம் இல்லை ஆசிரம தியாகம் பண்ணிவிட்டாலேயே சரீரத்தை விட்டதா சந்யாசாசிரமத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு சன்னியாசா அடைஞ்சிட்டோமானால் மறு ஜ இந்த மூட்யத்துக்காக கூட கையெழுத்து போட கூட அடியோட இதை மறந்துடணும் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சொப்பனத்துல கூட ஞாபகம் வரக்கூடாது அது வேற ஜென்மா இது வேற ஜென்மா அப்படின்னு கௌரவம் இருக்கு நீங்காயமோ தர்மமோ அதர்மோ பக்தியோ அபக்தியோ ஞானமோ அஜானமோ எதுவுமே சிஷ்யனுக்கு கிடையாது ஒன்னே ஒன்னு குருவனுடைய ஆக்ஞ்ச அப்படிங்கிறது ஒன்னுதானும் உண்டு குருதேவன் இப்படி சொன்னதும் விழுந்து சேவிச்சார் உடனே இவருக்கு சந்யாசம் கொடுக்கிறார் காசியில அவதாரம் காஞ்சியில சந்யாசம் காசியில காசில சன்னியாசம் கொடுக்கிறார் சன்னியாசத்தும் போது கொடுத்த நாமம் ஒரு ஆச்சரியம் இந்த பீடத்துல ஆவிசங்கரிலேந்து ஆரம்பிச்சு இந்து வரையிலும் தேடி தேடி பார்த்தா கூட கிடைக்காத ஒரு நாமம் இவருக்கு பொதுவாக நாம் எப்படி வம்ச பரம்பரையில பூர்வீக பெயரையே மாத்தி மாத்தி வைப்போமோ அதுபோல ஞான பரம்பரையிலையும் பூர்வீக பெயரையே வைக்கிறது உண்டும் அந்த ரீதியிலேயே நாம் சிங்கேரி பரம்பரையிலையும் அவளுடைய சங்கல்பம் போதேந்திராளுடைய சங்கல்பம் போதேந்திரால் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் அப்பறம் இருக்கட்டான் இந்த போதேந்திரால கொண்டு இன்னது செய்யணும் அப்படின்னு சங்கல்பிச்ச விஸ்வாதி கேந்திர ஒரு சங்கல்பம் இப்ப புரியறது பகவன் நாம போதேந்திர அப்படிங்கிற பெயரை ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர்னு ஒரு மகான் அந்த மகான் லோகம் பூரா நாமத்தை தொட்டுட்டாரால் அவள் வாயில கிருஷ்ணா கிருஷ்ணான் வந்துடுமா யாராவது சைத்தன்ய தேவரை பாத்துட்டா அவள் வாயில கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்துடும் அப்படி நாமத்தை வழங்கினார் அவருடைய பெயர் கிருஷ்ண சைத்தன்யம் இவருடைய பெயர் பகவநாமதும் சைத்தன்யம் ஒரே அர்த்தம் தான் உணர்வு நாம் கை அப்படி தொட்டு விட்டு திரும்பி பாக்கிறோம் இந்த மகானுடைய உணர்வு என்ன அப்படின்னு கேட்டா ராமா அப்படின்னா அதுதான் அவர் உணர்வு போதேந்திராலய உணர்வு கிருஷ்ணா அப்படின்னா அதுதான் அவருடைய உணர்வு கிருஷ்ண சைதன்யருடைய உணர்வு நாமமே உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமிகள் அப்போ அது மட்டும் அது அர்த்தம் இல்ல நமக்கு நாம உணர்வையே கொடுக்கிறவர் நாம உணர்ச்சி நமக்கு வரணும் அந்த உணர்ச்சி வந்தாதான் நம்மளால நாமத்தை நிறுத்த முடியாது நாமத்தை நாமா பண்ணிக்கிறது இல்ல எவ்வளவு நேரம் ஜபம் பண்றது ஜபம் பண்றதுல ஒரு பூத உட்காந்து அது என்ன பண்ண போருமே போருமே போருமே பாராயணம் பண்ணாலும் சரி பாராயணம் பண்ணும் போதே இன்னைக்கு இதோட நிறுத்திப்பமே இதோட நிறுத்திப்பமே அப்படின்னு ஒரு பூத சொல்லே இருக்கும் பூஜை பண்ணாலும் சரி இது போருமே சீக்கிரம் பண்ணிவிடுமே சீக்கிரம் முடிச்சுடுமே அப்படின்னு சரி சீக்கிரம் முடிச்சுடுமே பிரபனம் அடிக்கடி பாப்பான் அதனால எங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னு தோணும் இந்த போருமே போருமேங்கிறது பண்றது எல்லாத்துக்கும் உண்டு சே கிடையாது பாராயணமோ பூஜையோ நாம சங்கீர்த்தனமோ நாம ஸ்மரணமோ சபாவமா நமக்கு அப்ப போருமேங்கறதே கிடையாது ஏன்னா சுவாவோ துஷ்டிதோ நாக்க சுவாவத்தை விட முடியாது அப்பதான் நமக்கு ஜாகிரதி சொப்புனி பாண்டுரங்கான் தூங்கினாலும் ஒழிச்சென்றும் பேசினாலும் எப்பொழுதும் ராம ராம ராம ராமன்னு சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல ருச்சியாவும் ஆனந்தகரமாகவும் அதுல அபார பிரேமையும் உண்டாகணும் அத்தகைய ஒரு சைத்தன்யம் வரணும் நமக்கு அந்த சைத்தன்யம் வரணுமானால் அந்த நாமத்தை சொல்லணுமானால் போதேந்திராருடைய கிருப்பை இல்லாம கிருஷ்ண சைத்தன்யருடைய கிருப்பை இல்லாம ஐயாவாருடைய கிருப்பை இல்லாம இந்த நாம சைத்தன்யம் நமக்கு வராது அந்த நாம சைதனியம் வந்துட்டதான ஒரு நாம சைத்தான் நம்மளை சொல்ல ஆரம்பிச்சு விடுவா நாம் இருக்கிற இடத்துல நாமம் இருக்கும் நம்ம எங்க உட்காந்துருக்கமோ அங்க நம்மளை பார்த்தா திடீர் எழுந்தார் கத்த ஆரம்பிச்சு விடுவா இல்லாத ஏன் கத்தான் தான் நம்ம பிரபாவம் இல்ல குரு கிருப்ப அந்த குரு நாம சைதன்யத்தை கொடுத்துட்டார் இந்த நாம சைதன்யம் எங்க போன ஆகாலும் கிளம்பினா பிரபஞ்சம் பூரா அது பிரகாசம் ஆகிறது அப்படிங்கறத காட்டினார் லோகத்துல வந்து நாம் நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமானது நிரந்தரமானது இல்லை என்ன சந்தாலும் மரணத்தை நோக்கி தான் உலக வாழ்க்கை அப்படிங்கறது அனுபவத்தாலேயும் சாஸ்திரத்தாலையும் சத்தியம் சாட்சாத் ராமபிரால் பரதன பாரதி சொல்றார் மரணாந்தம் து ஜீவிதம் இயற்கைன்னு சொல்றார் இது யாரும் சர்வே ஷயாந்தா நிச்சயா பதனாந்தா சமுச்சரயா சம்யோகா விப்ரயோகாந்த மரணாந்தன் துஜீவிதம் நீ எவ்வளவு சேர்த்து வைக்கிற அது எல்லாம் நிச்சயம் செலவழிய போறது இயற்க எங்க சேருகிறதோ எது சேருகிறதோ அது செலவழிஞ்சே ஆகும் சர்வேக்ஷயந்தா நிஜயா மேல ஏறினால் கீழே இறங்கியே ஆகும் இதுவும் உலகாவிட கீழ விழுந்தா மரத்தில் ஏறினாலும் இறங்குவா சொர்க்கம் போனாலும் கீழே இறங்குவா இது உலகி இயற்கை பிரிஞ்சவா கூடிய சம்யோகா விப்ரயோகாந்தா கூட்டத்தில் கூடினாலும் சரி குடும்பத்துல பந்துக்கள்னு கூடினாலும் சரி நிகழ்ச்சியில கல்யாணம் காத்து நிகழ்ச்சியில கூடினாலும் சரி கூடினவாள் பிரிஞ்சாக இதெல்லாம் எவ்வளவு மாத்த முடியாது இயற்கையோ அது போல இன்னைக்கு வாழறது சாப உத்தேசிச்சு இதை மாத்த முடியாது ஒரு நாள் செத்துதான் ஆகணும் இப்படி சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் சொல்லிதான் தெரியணுமா என்ன மரணாந்தோ ஜேவிதம் உலக இயற்கை உலகத்தை பார்த்தாலே தெரியும் ஏன் உலகத்து காட்டியே சாஸ்திரம் சொல்றது அனுபசிய பூர்வே பிரதிபசியா பரே சசியமிவ மரத்திய பச்சியத்தே சசியமிவ ஜாயத்தே புனஹா என்று உபனிஷத் சொல்றது பயிர் எப்படி மழை காலத்துல நிறைய தோன்றுகிறது கோடை காலத்துல எல்லாம் மைக்கி போய்றது மறுபடியும் மழை காலத்துல உண்டாகிறதோ அதுபோல அனந்த கோட்டி பிராணிகள் ஜீவன்கள் லோகத்துல சிருஷ்டியாறது புறக்கிறது சாகிறது பாரிடா பிரபஞ்சத்தை அனந்த கோட்டி ஜனனும் அனந்த கோட்டி மரணம் லோகத்துல இருந்து பாரு இதுதான் உலக இயற்கை அப்படின்னு சொல்றது ஆனா நம்ம திருஷ்டியோடு நாம் பார்க்கணும் பார்த்துட்டோமா தான் நம் ஞானத்துக்கு அதிகாரி அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வான் நாம் கேர் பண்ணால் இப்படி போயிடறோம் அதை கவனிச்சு பார்த்துட்டோமானால் அப்படின்னு நிச்சயம் தோணி போயிடும் அப்ப ஏன் உலக வாழ்க்கை ஒரு தாற்காலிக ஒரு லாபத்துக்கா இப்படி அடிச்சுக்கிறது தாக்காலிக சுகத்துக்கா இப்படி அடிச்சுக்கிறது ஒரு சௌக்கியம் அதுக்கா சாலம் ஒரு ஜீவனம் ஆகாசத்துக்கு என்ன வயசு பூமிக்கு என்ன வயசு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அல்ப காலத்துல வந்து இதுவே சாஸ்வதம் நினைக்கிறியே புருஷோத்தம் திட வைராக்கியம் வரதுக்கு ஒரு கேது ஞானசாதனங்கிற பையன் போனதே அது காண்பிச்சு கொடுத்து அவனுக்கு கூட வந்தான் இல்லையா உயிர அந்த பிரியத்தை அப்ப என்ன ஆச்சு நாள் குரு சரணம் தான் அவன் அனுபவத்துக்காக தான் இப்படி நேர்ந்ததோ என்னவோ அப்படி ஒரு ஸ்னேகிதன் அவனுக்கு அவன் வைராகியத்தை பழுக்க செய்யறதுக்காக அமைஞ்சது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சுட்டதுனால குரு இன்னைக்கு சந்யாசம் கொடுத்தது இவர் நினைச்சென்றார் சதமதி பிரணுதி ஓ சகிய ரோகோ தியானி தூக்கா எது எது சதம் அழியாதது எது சதம் அப்படின்னா குரு சரணம் தான் அப்படிங்கறத தெரிந்து கொண்டேன் போதேந்திரா வைராகியத்தை சொன்னதே நம்ம வைராகியத்துக்காதான் போதேந்திர வந்து விஸ்வாதி கேந்திர சரஸ்வதியினுடைய சரணமே கத்தியு இருக்கட்டும் நமக்கு எதுனால் அந்த போதேந்திராலே கதி அப்படின்னு இருக்கிறது நம்முடைய ஒரு நிலை மதி ாமுலோ உன்மத்துல நிஹிபோதேந்து சதமணி பிரணுதிம்பு நோ சகி ருனிந்துகோ அத்தி பாது ரஜோ அபிஷேகூன வாரி புலோ கஷி சஞ்சரணி ஜனுலகூ கூலோ நாச்சோ ஸ்ரீதருணி தல சீ சதமணி லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணி இவ ஜனங்களுக்கு கதி இன்னதுதான் அப்படின்னு நமக்கு பகவான காண்பிச்சு கொடுத்த போதேந்திரானுடைய திருவடியே கதி என்று சொல்லுகிறார் குரு சரணம் தான் சாஸ்வதம் என்று தெரிந்து கொண்டார் போதேந்திர சுவாமிகள் சன்னியாசம் வாங்கின்றார் பகவநாம போதேந்திராக பிரகாசித்தார் காசிலேயே தங்கி பிரஸ்தானத் பாஷ்யமும் வேதாந்த பாடங்கள்லாம் குருவினுடத்திலேயே கேட்டார் ஆகிய குரு சுவாமிகள் சொன்னார் நீ திராவிட தேசத்துக்கு திரும்பிப்போ ஜனங்களுக்கு அங்கதான் பகவநாமச்சி குறைச்சலா இருக்கு அங்க ஜனங்களுக்கு பகவநாமத்தினுடைய பெருமையை காட்டணும் லோகத்துல பகவன் நாமத்தை தவிர வேற கதி இல்ல அப்படின்னா ஆயிடுத்து நீ திரும்பி போய் அப்படி லோகத்துக்கு நாமத்தை சொல்லணுமானால் ஆதி ஆச்சாரியால் துருமதங்களை கண்டனம் பண்ணி சண்மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி பாஷ்யகிரந்தம் பண்ணி நட்டார் பன்னெண்டு திக்விஜயம் பண்ணினா ஆயுதம் எடுத்துக்காம திக்விஜயத்துக்கு போக முடியாது அது போல பொதுவா பாமரால பார்த்து நீ ராமாரா அப்படின்னு சொல்லிவிடலாம் பண்டிதால பார்த்து சொல்ல முடியாது பாமரா பார்த்து சொல்றதுக்கு ஆழ்வார்களே போறோம் தாசர்களே போறோம் எல்லாம் புதந்திராளுக்கு முன்னாடி வந்தவா எவ்வளவோ தமிழ் பாடல்கள்லே நாராயண நாமத்தினுடைய பெருமையை ஆழ்வார் சொல்லிட்டு போயிட்டா சிவநாமத்தினுடைய பெருமையை நாயன்மார்கள் சொல்லிட்டு போயிட்டா அது பிறகு வந்த தாசர்கள் எல்லாரும் பலவேறு பாஷைகளிலே நாமகீர்த்தனத்துடைய பெருமையை அந்தந்த தேசங்கள்ல சொல்லிட்டு போயிட்டா அது பாமராளுக்கு போறோம் ஆனால் என்ன இருந்தாலும் தன்னிடத்துல ஏதோ ஆச்சாரம் இருக்கு அனுஷ்டானம் இருக்கு சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்டிதாள் வந்து இதனைப்பா ஆட்சேபிப்பா அந்த பண்டிதாளுதான் பெரும்பாலான மக்கள் ஆசைப்பா அவள்கிட்ட அவர் சொல்லிட்டு போகட்டுமே அப்படின்னு இந்த காலம் போல இல்ல பண்டிதாளுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டோ அதனாலே ஒரு பாமராளுக்கிட்ட கேந்து போய் ராமராமான்னு சொல்லுடான்னு ஒரு தாசரை சொல்லிட்டு போயிட்டார வச்சுப்பான் உடனே ஒரு சாஸ்திரத்தியர் அங்கேந்து வந்து மகா தப்பு சொல்றான் இவா ராமநாமான் நினைச்சு நடுவா அப்படி ஒரு மதிப்பு உண்டு அவாளும் வாய அடைக்கிறாப்பு சொல்லணுமானா அதுக்கு ஒரு சித்தாந்தம் தேவைப்படுறது ஏ இந்த மகான்களுக்கு பெருமை நாம வந்து பஜன சம்பிரதாயத்துல வேற யாருக்கு ஆச்சாரியஸ்தானம் கொடுக்கல நீங்கள் பழைய சம்பிரதாயத்தை எடுத்து பார்க்கணும் குரு கீர்த்தனங்கிட்ட அதனால தப்பு இல்ல பக்தி இந்த பக்தினாலும் சேர்த்துன்றோமே தவிர நாம் ஆதி பஜன சம்பிரதாயத்தை எடுத்தா போதேந்திர்தான் தான் சத்குரு சுவாமிகள் தான் பாக்க எல்லாருக்கும் அடுத்த ஸ்தானம் இதே நாட்டில் இருந்த நாராயண தீர்த்தர கூட இதே நாட்டில் இதே பீடத்துல இருந்த சதாசிவ பிரம்மத்தை கூட தாசர்களுடைய சங்கத்திலே கீர்த்தனம் நாராயண தீர்த்த கீர்த்தனம் ஆதி ஆச்சாரிய கூட விட்டுட்டோம் ஆதிசங்கரை கூட பிரதம குருவா நம்ம சொல்லல காரணம் என்ன சம்பிரதாயம் ஆச்சாரியால மறுக்கல வேதாந்த பாடத்துல உட்காரும் பொழுது ஆச்சாரியாலும் சொல்றோம் ஆச்சாரியால் சொல்லி இருக்கிற ஞான பரம்பரையில் உள்ளவாள் எல்லாரையும் சொல்றோம் சொல்லி வேதாந்த பாடம் கேட்கும்போது நாம சங்கீர் தனவனு உட்காரும் பொழுது அப்படிங்கிற ஒரு ஆக்ரக நம்ம பெரியவாழ் நம்முடைய பாகவத சம்பிரதாயத்துல இருந்ததுனால நாம சித்தாந்தம் பண்ணினவாழ் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரகம் நம்ம பெரியவாழ் நம்முடைய பாகவத சம்பிரதாயத்துல இருந்ததுனால பிரதம குரு போதேந்திரா அப்புறம் ஐயாவாள் சகுரு சுவாமிகள் பாக்கி எந்த மகான்களையும் பாடலாம் பாடக்கூடாதுங்கிறது இல்ல யார் குரு கீர்த்தனம் பாடல துகாராம் அபங்கம் இருக்கு புரந்ததாசர் கீர்த்தனா இருக்கு தியாகராஜ சுவாமிகள் குரு கீர்த்தனா இருக்கு குரு கீர்த்தனம் பாடலா சம்பிரதாயத்துல பார்த்தேளானால் மூன்று பேர்கள் முக்கியமான குருவா இருக்கா இவளுக்கு ஏன் இவ்வளவு ஸ்தானம் கொடுத்தது ஏன் கொடுத்தது அப்படிங்கறதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லணுமானால் ஆயிரம் மகான்கள் வரட்டும் ஆயிரம் கிரந்தங்கள் பண்ணட்டம் ஆயிரம் சாஸ்திர சர்ச்சைகள் பண்ணட்டம் ஆயிரம் கீர்த்தனங்கள் பாடட்டம் ஆயிரம் அபங்கம் பாடட்டம் ஆனால் சித்தாந்தம்னு பண்ணினது இந்த மூன்று பேரை தவிர வேற கதி இல்ல இந்த மூன்று பேர்லயும் போதேந்திரா தவிர வேற கதி இல்ல அப்படி என்ன சித்தாந்தம் பண்ணதுனால போதேந்திராளுக்கு ஒரு தனி மதிப்பு கொடுக்கப்பட்டது நம்ம பஜன சம்பிரதாயத்துல சித்தாந்தம்னு பண்ணதுனால அவங்க சித்தாந்தங்களை பண்ணும்படியா நிகமிச்சது விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி இந்த சித்தாந்தத்துக்கு காரணமாய் எடுத்திருந்த சில நூல்கள் இதுல பூரி ஜெகந்நாதத்திலே லட்சுமிதரர் அப்படிங்கிற ஒரு மகான் அவர் பகவநாம கவுமுதி அப்படிங்கிற ஒரு நாம சித்தாந்த கிரந்தம் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு அது கிடைக்கிறது அந்த கவுமுதிங்கிற கிரந்தத்தையும் நீ போகும் போதே போ அந்த கிரந்தத்துல என்ன சொல்லிருக்காங்கிறதையும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சிருக்கிறார் போதேந்திர சுவாமிகள் தனக்கு முன்னாடி சில பேர்கள் பண்ணின பகவன் நாம தான் பிரமாணமா எடுத்துக்கிறார் வெவ்வேறு கிரந்தங்கள்ல இடையிலேயே பகவன் நாம சித்தாந்தம் பண்ணப்பட்டிருக்கு நாம சித்தாந்தத்துக்கு பிராதானியம் கொடுக்காது போனாலும் கூட வித்யாரண்யருடைய அப்படிங்கிற கிரந்தத்திலே பகவநாமத்தினுடைய பெருமை சொல்லிருக்கு அதுபோல பாலகிருஷ்ணானந்த சரஸ்வதிங்கிற மகான் நாம சித்தாந்தத்தை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கிறார் லட்சுமிதர் பண்ணியிருக்கிறார் நாம சித்தாந்தத்தை பத்தி ஆரிசங்கரனுடைய விஷ்ணு சகஸ்திர நாம பாஷ்யம் பூரா நாம சித்தாந்தத்துக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது இது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி சுவாபிப்பிராயத்தினாலேயும் அசைக்க முடியாதபடி ஆச்சரியமான நாம சித்தாந்தம் பண்ண போறார் போதேந்திர சுவாமி அவருடைய அவதாரமே அதுக்காக இது செய்யறதுக்காக தான் அவருடைய அவதாரமே நேர புருஷோத்தம வந்து சேர்கிறார் இவரே புருஷோத்தமன் பூரி ஜெகநாதத்துக்கு புருஷோத்தம கஷேரம்னு பூரி ஜெகநாதம் வந்து சேருகிறார் ஆவிசங்கரன் ஜெகநாதத்துக்கு வந்திருக்கிறார் ரத்தோத்ஸவத்துல பெருமாளை பார்த்திருக்கிறார் ஆகினாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சுபத்ரா பலராமர் மூணு பேர் ரதத்துல வருவார் ஜெகநாதாஷ்டகத்துல சொல்றார் ராதாசரசுராலிங்கன சுகோ ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவதுமே அப்படிங்கிறார் அவர் எதையுமே பரபிரம்மமாக பார்க்கறதுனால பாண்டுரங்கனை பார்க்கும்பொழுதும் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கிறது மாதிரி இங்கேயும் பரபிரம்மா பீட்டி ஆயினா ஆரம்பிக்கிறார் பிரம்மஸ்வரூபமாவே தாரோ ஜெகநாத தாரோகரி தாரோ பரபிரம் என்ற திவிநாமத்துல போய் முடிவு ஜெகநாதத்துல தான் நம்ம திவ்யாம கிருஷ்ணாராமான் ஆரம்பிச்ச பத்ராச்சலங்கள் பாடி கடைசிலே எங்க நாள் புரு ஜெகநாதத்துல கொண்டுதான் நம்ம திவ்யாமத்தை முடிக்கிறான் பரபிரம் பொதுவா விளையாட்டா சொல்றா சும்மா உட்காந்துதான் என்ன ஜெகநாதமே பரபிரம்மேனு உட்காந்துருக்கிய அப்படின்னு கூட நாம் வந்து ஒரு வச்சனமாக கூட சொல்லுவோம் பரம்பிரம்மஸ்வரூபம் அதுக்கு என்ன நீ வந்து இருக்கா கால் இருக்கா மூக்கு இருக்கான் சலகிராமம் இருக்கு கை இருக்கா கால் இருக்கான் ஆகினாலே அங்க அவயங்கள் முக்கியம் இல்லை பிரம்மஸ்வரூபம் தாரு ரூபம் அது உன்னுடைய பாவனையில இருக்கிறது நாம் பார்த்தா இது என்ன பூதாகாரமா இருக்கே அப்படின்னு நினைப்போம் ஏனால் நரசிம்மனை பார்த்தா அரண்டவனும் உண்டும் நரசிம்ம மடியில உண்டு அரண்டவாழை உண்டு நரசிம்மனை பார்த்து மடியில உட்கார்ந்து பார்க்கும்போது எப்படி இருந்துதான் ஆதிசங்கருக்கு ராதா சரசு ஆலிங்கன சுகா ஜெகநாத சுவாமி நயன பதகாமி ராதாகிருஷ்ணனுக்கு ரதோத்சவம் கிடையாது எங்குமே ருக்மணி கிருஷ்ணனுக்கு தான் ரதோத்ஸவம் ருக்மணியை தூக்கி ரதத்துல வச்சுண்டு போனார்னு ராதையோடு கூட கண்ணபிரான் ரதத்துல வர்றது போலே ஆதிசங்கருக்கு காட்சி கொடுத்தான் புருஷோத்தமனை தரிசனம் பண்ணினார் அங்கு முக்கிய அவர் வந்திருக்கிறது லட்சுமி தர கவியனுடைய கிரந்தத்தை பார்க்கறதுக்காக லட்சுமி தர கிரகம் இருக்கு லட்சுமி தர காலகதி அடைஞ்சுட்டார் ஜெகநாத பண்டிதர் இருக்கிறார் வீடு பூட்டி இருக்கு கிரகஸ்தால் வீட்டுல போய் சன்னியாசிகள் கதவைக்கூடாது அர்த்தராத்திரிக்கு அதனால திண்ணையில ஒரு ஓரமா தண்ட கமுண்டல வச்சுட்டு தியானம் இருக்கிறார் ஆச்சாரியா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கு ஒரு சம்பவம் நடந்து தட்சிண இருந்து யாத்திரையா ஆரோ போனவா ஒரு தம்பதிகள் ஒரு கிராமத்துல போய் தங்கியிருந்தா அத்தியாச்சாரங்கள் நடக்கிற ஒரு சந்தர்ப்பம் அது அங்க தங்கியிருந்த ஒரு சமயம் இவள் எங்கயோ அனுஷ்டானம் பண்ணினா கொண்டு வந்த ஏதோ சத்துமாவை சாப்பிட்டா ஒருத்தர் வீட்டு தின்னிலேயே பட்டுன்னு தூங்கிட்டு இருந்திருக்கா பொழுது விடுத்து யாத்திரையை தொடங்கலாம்னு காசி யாத்திரையா போறா தட்சிண தேசத்துல இருந்து வழி நடந்த கலப்பலே அர்தராத்திரியை அசந்து தூங்கி விட்டார் இந்த பிராமணன் ரொம்ப துக்கப்பட்டார் பொழுது விடி தேடினார் கிராம எல்லாரையும் விசாரிச்சார்ேரமாக நேரமாக கவலை ஜாஸ்தி கிராமத்துல உள்ளவாட் வருத்தப்பட்டேன்னு சொன்னா அய்யோ நீர் வந்தது தெரியாத போயிடுதே தெரிஞ்சிருந்தா உள்ளையாவது நாங்க இடம் கொடுத்திருப்போம் சந்தியா காலம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்ல கொஞ்சம் பயம் சுவாமி இது அழகான ஸ்திரீகளை நல்ல வயசுடைய பெண்களை கலப்பின் போயிடுவா அதனால இங்க கொஞ்சம் நினைச்சார் அவர் யாத்திரையை யாத்திரைக்கு போயிட்டார் காசியில் போக திரும்பி ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே வழியாக வரும் பொழுது அதே ஊரில் குளத்தில் அனுஷ்டானம் சந்தியா காலம் ஒரு கிரகஸ்தனுக்கு மறந்து தாபம் இல்லாத போகுமா அவருடைய ஒரு திடவை யாத்திரைக்கு போனாரே தவிர மனசுல தாப்ட்டோஷமானவள் இழந்துட்டோமேக்கப்பட்டு ஒரு மாசம் ஆயிடுத்து யாரோ ஒரு அம்மா அங்க முலேச்ச வேஷத்திலே கோஷா நியமத்திலே முகங்கள்லாம் மூடி கொண்டு அங்கே தண்ணீர் மொன்றத்துக்காக வந்தவர் இவரை பார்த்ததும் கிட்ட ஓடி வந்து கதறிய அழுதா வேஷபூஷணத்தை நிதானி சென்று ஒத்து பார்த்தா இவருடைய மனைவிதான் என்னடி ஏன் இப்படி ஆச்சு உடனே சொன்னார் நம்ம இங்கே அவகாசம் இல்லை ஓடி போயிடுவான் அது நான் கதைகளுக்கு சொல்றேன் அந்த துஷ்டன் என்ன துறை வந்துடுவான் இங்கே நம்ம இங்கே தப்பிடுவோம் அப்படின்னா பிராணாபத்து போல தப்பி ஓடினார்கள் காட்டுல ஓடி ஓடி ஓடி கடைசியில இனிமே மனுஷ சஞ்சாரம் இல்லைங்கிற இடத்துல வந்து உட்காந்ததும் அம்மா சொன்னா கதடியா அழுதான் நான் பிரஷ்டையா ஆயிட்டேன் பாதி ராத்திரி என்னுடைய வாயில துணியை வச்சு அடைச்சு என்ன கத்த விடாம அடக்கி என்னை கொண்டு வந்து போயிட்டான் என்னை அடிமைப்படுத்தினுட்டான் என் கதை இப்படி ஆயிடுத்து ஆனா என்னை நீங்க காப்பாத்தணும் உங்களை நான் விடமாட்டேன் அக்னி சாட்சியாக கைப்பிடிச்சேன் உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணினேன் நல்ல குடும்பத்துல பிறந்தேன் நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட்டேன் என்னுடைய கத்தி இப்படி ஆயிடுத்து ஆனா இனிமேல் உங்களோட நான் வீட்டுல வந்து இருந்து குடும்பம் நடத்தணும்னு கூட நான் ஆசைப்படலை அழைச்சு வேணுங்கோ மாட்டு குட்டா இல்லையாவது இடம் கொடுங்கோ இவ்வளவு அன்ன வஸ்திரம் போட்டு இந்த ஜீவனை காப்பாத்துங்கோ இத கைவிடாதீங்க தர்வ சங்கடத்தை நினைச்சாரு அந்த பெரியவர் யோசனை அதுக்கு அப்பொழுது அவர் சொல்றார் சாஸ்திரத்துல சம்மதம் இருந்தா உன் அழிச்சுன்னு போறேன் கைவிட மாட்டேன் ஏனால் அப்படிதான் அக்னி சாட்சியா கைப்பிடிக்கும் பொழுதே தேவா சர்வேபி சாட்சியா பெரியவர்கள் எல்லாருடைய முன்னிலையில சொல்றோம் இல்லையா ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது என்ன சொன்னா தெரியுமா கை விட்டுட்டேன்னு சொல்லும் போது கை விட்டுட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இல்லேன்னா ஏ சுதந்திரம் இல்லையே நம்ம ரெண்டு பேரும் போட்டே மனுஷன் சாட்சியா கல்யாணம் இல்ல மனுஷியா கல்யாணம் மனுஷியா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஏன்னா நம்மளை கூட்டி வச்சவா அத்தனை பேர இப்போ அத்தனை பேருக்கு ஒரு கௌரவம் கொடுத்து நான் இருக்கணும் விதிமுறையான கல்யாணங்களுக்கு உள்ள ஒரு பெருமை விதிமுறையான கல்யாணத்துக்குள்ள ஒரு பெருமை அப்போ அதை விட்டுட முடியாதே இல்லையா அதை உணர்ந்த இந்த பிராமணன் உடனே சொன்னான் இதுக்கு ஏதாவது பிராகச்சித்தம் இருந்துதானா அதை பண்ணிவிட்டு நான் கூட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு அபயமும் ஆறுதலும் கொடுத்து விட்டு இந்த ரெண்டு பேரும் களமி பாதச்சாரியாக இன்னைக்கு ஜெகநாத கஷேத்திரம் வந்திருக்கார் இவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறார் போதேந்திராவை பத்தி அவளுக்கு தெரியாது இங்க ஊர்ல விசாரிச்சதும் இங்க ஜெகநாத பண்டித்தர்னு ஒருத்தருக்கிறார் அவர் தர்மசாஸ்திரம் சொல்லுவார் அந்த காலங்களிலே தர்மசாஸ்திரம் கேட்கற வழக்கமா ஐயாவாள் ஐயாவாள் சொல்ற ஐயா வாழ்க்கை தர்மசாஸ்திரம் கேட்க வருவாளாம் சில பேர் சிவபக்த லட்சணம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல சொல்றார் ஐயாவாள் வந்து தர்மசாஸ்திரம் சொல்லுவார இன்ன பாபம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பிராகஷித்தம் அப்படின்னு கேட்கறதுதான் தர்மசாஸ்திரம் நீ இன்ன பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் தர்மசாஸ்திரம் அப்படின்னா ஒரு சத்தை இருந்த காலம் ஐயாவால் சொல்றார் என்ன வந்து சில பேர் தர்மசாஸ்திரம் கேக்குறா நான் இந்த பாபம் பண்ணிவிட்டேன் அதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு கேக்குறா என் மனசு அவனை பாபின்னு நினைச்சல்லவோ விமோச்சனம் சொல்லணும் ஐயாவா மனசு எப்படி இருக்கு பாருங்க நான் இந்த பாபம் பண்ணிவிட்டேன் எனக்கு விமோசனம் சொல்லுங்கன்னு கேக்குறா அவனுக்கு நான் சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணுங்கும் பொழுது அவனை பாபின்னு நான் நினைச்சல் என் மனசு யாரையும் பாபின்னு நினைக்கலையே யாரையும் நினைக்கலையே சொல்ல முடியும் நினைச்சாலும் சொல்ல முடியும் அதனால நான் படிச்ச பிராகிச்சித்த சாஸ்திரங்கள்லாம் வீரோவில் இருக்கு பொறுத்து யாருக்கு சொல்ல முடியல என்னால அவனை பாபி நான் நினைச்சாகணும் நினைக்க முடியலையே அப்படிங்கிறார் அவருடைய ஹிருதயமே நித்தாந்தம் இப்ப விசாரிச்சதும் உடனே சொன்னார் இந்த கிரகஸ்தர் கதவு இடிச்சார் ஜெகநாத பண்டிதர் கதரை தரணுன்னு வரார் இந்த தம்பதிகள் கதறி அழுதா தங்கள் கதையை சொல்லி விட்டு கதறியை அழுது எங்களுக்கும் விமோசனம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்ட காலமே சொல்றேன்னு சொல்லல புஸ்தகத்தை பார்த்து சொல்றேன்னு சொல்லல ஒரு பிரமாண ஸ்லோகன் சொல்றேன்னு சொல்லல உடனே அவர் பற்றுன்னு என்ன சொன்னார் ராம ராம ராமன்னு சொல்லு அவளை சேர்த்து வச்சுக்கோபா அப்படின்னு ராம ராம ராமனு சொல்லு அவளை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னத நமக்கு ஆச்சரியப்படுறோம் உள்ளேன்னு ஒரு குரல் கேட்டது அப்பா ஜெகநாதா இப்படி வந்து பகவநாமத்தினுடைய மகிமையை குறைச்சுட்டியே ஏமா என்ன சொல்ற உங்க அப்பா எப்பேற்பட்ட பாகங்களுக்கும் ஒரு தரம் தான் ராமான்னு சொல்ல சொல்லுவார் நீ மூணு தரம் ராம ராம ராமன்னு சொல்ல சொல்லுடைய பாக்கி ரெண்டு நாம என்னத்துக்குன்னு கேட்டு எல்லாம் சாஸ்திரம் தான் அவர் பேசுற அழகு ஏனால் சகுதப் புச்சரிதம் ஒரு தரம் வச்சிருச்சுட்ட ஹரி ரீத்தி அக்ஷரத் பாதகி ஜனகா எங்கையுமே சகிருதேவ பிரபன்னாயே என்று ஒரு தரம் சொன்னத்துக்கே அவ்வளவு மகிம உண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறதுனாலே அந்த அம்மா அத நிறைய கேட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு தரம் சொன்னாலே சமஸ்தாபங்களும் பயிடுங்கும் பொழுது நீ அப்புறம் ரெண்டு தரம் எதுக்காக சொல்ல சொன்னாயின்னு கேட்ட இந்த இவர் சொல்றது அந்த அம்மா கேக்கிறது அவா ரெண்டு பேர் பேசுறது அங்கு சாட்சி ஒன்னு இருக்கு அது பிரம்மஸ்வரூபமா தியானத்தில் இருக்கு ராமநாமத்தை சொன்னதும் உடனே இவள் எதிர்பார்க்கல யாருக்குமே தெரியாத ராத்திரி வந்து தியானத்தில் உட்காந்து நம்ம போதேந்திர சுவாமிகள் தண்ட கமண்டலுவோட பட்டுன்னு எழுந்து கொண்டார் கீழே இறங்கினார் அவரை பார்த்ததும் எல்லாருக்கும் எழுந்திருந்து சேவிச்சார்கள் கைகளை குவிச்சு கொண்டார்கள் உடனே ஜெகநாத பண்டிதனை பார்த்து கேட்டார் ஜெகநாத கவியின் பேருக்கு என்ன இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டோ அப்படின்னு இவர் தைரியமா சொன்ன தகப்பனார்பண்ணு சுவாமிகள் இந்த கிரந்தத்தை எப்போதுமே அப்படி ஒரு பசி வேணும் ஒரு புஸ்தகம் கிடைச்சுன்னா அத ஒரே மூச்சில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாதவங்க பசத கொடுத்து என்ன வேண போறோம் அப்படி ஒரு ஆர்வம் வேணும் உடனே அதை வாங்கினார் அந்த காலத்தில் இது மாதிரி லைட்டு கிடையாது அப்ப ஒரு மாவினுக்கு என்னதான் உண்டு அந்த பக்கத்தில் ஒரு மாக்கல் விளக்க ஏற்றி வச்சுட்டு ராத்திரி பூரா அந்த கிரந்தத்தை பார்த்துட்டார் சுவடியில் தான் இருக்கும் அந்த கிரந்தத்தை பார்த்தார் மறுநாள் அனுஷ்டானம் முடிஞ்சது கூட்டார் அந்த ஜெகநாதர் கவியம் கூட்டார் சாஸ்திரம் சத்தியம் மறுக்கவே முடியாதபடி நிர்ணயம் பண்ணிருக்கார் அப்பா சாஸ்திரம் சத்தியம் ஆனா உலகம் நம்பாது உலகம் வந்து கேலி பண்ணோ ராமன் கூட்டி பண்ணிக்க வேண்டாமே உலகத்தை தெரியாதா சீதியை ராமருக்கு தெரியாதா இது ஹனுமான் கூட சாட்சி தேவையில்லை விபீஷணன் கூட சாட்சி தேவையில்லை மனச்சாட்சி இல்லைன்னா தானே மனச்சாட்சியே போற இருக்க பின்னையே ஒரு அக்னி பரீட்சா அங்கே லோக உலகத்துக்கு உலகமும் அந்த உலகத்துக்கு ஒரு அக்னி பரீட்சம் உலகத்துக்கு தெரிஞ்சது அது போல தேவியனுடைய அக்னி பிரவேசத்தாலே தேவியனுடைய பக்தி உலகத்துக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியணும் எப்படின்னு காண்பிச்சா காண்பிச்சாரா அது போல சொல்றா இப்ப நாம மகிமா உலகத்துக்கு தெரியணும் சத்தியம் எனக்கும் சந்தேகம் இல்லை உனக்கும் நாம மிகமே உலகத்துக்கு தெரியணும் உலகத்துக்கு தெரியணுமானா அத்தகைய ஒரு நிரூபணம் காட்டணும் அந்த பண்டிதர் சொன்னார் ஆகும் நிரூபணம் வந்து நிரூபிக்கணுமான நிரூபிக்க முடியும் அதுக்கு ஸ்தம்பத்தில் தூண்மியம் இருப்பான் திரும்ப யாருக்கு தெரியாது தெரியும் வாசுதேவ சர்வமிதி கீதை எல்லாருக்கும் தெரியும் வாசுதேவ சர்வங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிரூபிக்கிறதுக்கு பிரகலாதம் தான் வரணும் பிரகலாதம் வந்தாதான் நிரூபிக்க முடியும் அஸ்தி தேதி ஈஸ்வரான்னு எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்வரத்தம் ஒரு பாமரம் கூட சொல்லிட்டு போறான் கடவுள் சாட்சியான்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னா பாத்திருக்காங்கப்பா நிரூபிமா இவன் நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க அவன் வருவான் அதுக்கு தகுந்த அதிகாரி அதுக்கு தகுந்த அதிகாரி யாரு புருஷோத்த மோதேந்திர்தான் நாம மகிமையை நிரூபிக்கணுமானால் சாஸ்திரம் போடாத நிரூபணம் நிரூபணம் தேவைப்படுறது பாமர ஜனங்களுக்கு நிரூபணம் தேவைப்படுறது நிரூபிக்கணுமான தங்களால் அது முடியுமே தவிர எங்களால் முடியுமான் முதங்கால சொன்னார் அப்படி ஒரு சத்தியம் ஆகில் இந்த ஜெகநாத கஷேத்திர தீர்த்தம் இருக்க பெருமாளுடைய தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் இந்த அம்மா நாளைக்கு ஸ்நானம் பண்ணட்டோம் இன்னைக்கு உள்ள வேஷம் வேற யாருக்கு பாஷண்ட வேஷத்தில் இருக்காவோ நாளை ஸ்நானம் பண்ணும்போதே இவர் எந்த நிலையில விட்டு விட்டு போனாரோ அந்த நிலையில அவள் வஸ்திர குங்கும மஞ்சள் அலங்காரத்தோட கூட அவள் தீர்த்தத்தில் வெளியில வந்தாள் ஆனால் நாம மகிமே சத்தியம் ஒரே கூட்டம் ஆச்சரியமா இருக்கு இதை பாக்கிறது போதேந்திராலன் நிஷ்கவலையா நிற்கிறார் அந்த ஜெகநாத பண்டிதரும் ஆச்சரியப்பட்ட நின்று இருக்கார் நாம மகிம நிரூபணம் ஆப்போதுங்கிற சந்தோஷத்தினால அந்த பிராமணன் அப்படி ஏன்கிறான் அந்த அம்மாள் அங்கே வர்றார் குருதேவரை நமஸ்காரம் பண்ணினா போதேந்திர சொன்னால் நீ இப்படி ஒரு பதிஞ்ச பண்ணி ஸ்நானம் பண்ணுமா அப்படிங்கிறார் நிற்கிறாள் அவள் நம்புறையா பகவன் நாமத்தினாலும் சமஸ்தாபங்களும் போயிடுத்து அப்படிங்கறத நம்புறையா கையில குபிச்சு நம்புறேன் சுவாமி நம்புறேன் எதை நம்புற எனக்கு நாம தெரியாது உங்களை நம்பர் உங்களை நம்பரு அவள் நிலைமை எப்படி இருக்கும் இப்போ அவள் இவள் ஜெயிச்சாதான் இப்ப இன்னைக்கு ஆத்துக்காரோட போக முடியும் இல்லைன்னா அவளுக்கு கதி இல்ல இப்ப அபயம் கொடுக்கறது யாரு குருதேவர் நீ கரமுளே கதி ஐயான் ஐயாவளை பத்தி அபயமிச்சு நீ கரமே கதி ஐயான் அபயம் குருதேவர்னா கொடுக்கற இந்த அபயகஷ்டத்தையே நினைச்சின்ற ராமா அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி இப்படி தலை தூக்கினதும் புஷ்பமும் மஞ்சனும் குங்குமுமா நம்முடைய ஆச்சாரப்படி ஒரு சிவங்கலி எப்படி இருப்பாளோ அதுபோல வெளியில வந்ததும் எல்லாரும் ராம ராம ராம ராம ராம ராம ராமன் கர்ஜன பண்ண பர்த்தாவோட சேர்ந்து எப்படி அகல்யையும் கௌதமரும் ஸ்ரீ ராமபிரான சேவிச்சாலோ அதுபோல இவா ரெண்டு பேருமா போதேந்திரால சேவிக்க விஸ்வமித்திர பிரம்மரிஷியே உடனே அகல்லிய சமைச்சு சாப்பிட்டது மாதிரி போதேந்திர சுவாமிகள் அவர் கையாலியை பிட்ச பண்ணிண்டு பிறகு அங்கிருந்து தன்னுடைய யாத்திரையை புறப்படுறார் போதேந்திர சுவாமிகள் இப்ப ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணின கிருபாலும் இல்லையா இப்படி எத்தனை பேர் அவர் பஜிதர்களை காப்பாத்திருக்காரோ நமக்கு கையில கடைச்ச கதை ஒரு கதை இந்த ஒரு கதையை கொண்டு நம்ம சொல்றோம் இது மாதிரி எத்தனை பேர்களை அவர் காப்பாத்திருப்பாரோ சொல்ல முடியாது இல்லையா சஞ்சாரம் பண்ற சஞ்சார மாத்திரத்தினாலே ஜனங்களை பாவனமாக்கிவிட்டார் அப்படின்னு அவருடைய ஒரு பெருமை இப்படி சஞ்சாரம் பண்ணி நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்து நாம சித்தாந்தங்களை பண்ணினார் குருவனுடைய ஆத்தியினாலே பகவன் நாம ரசோதயம் பகவன் நாம ரசார்ணவம் பகவன் நாம ரசாயனம் முதலிய கிரந்தங்கள் இப்ப கிடைக்கிறது ஹரிகராத்வைத பூஷணம் அப்படிங்கிற கிரந்தமும் இப்ப கிடைக்கிறது சில சில கிரந்தங்கள் நஷ்டம் கிச்சதே ஆச்சரியம் கிடைச்சதே பெரிய கிரந்தங்கள் ஆச்சரியமான கிரந்தங்கள் அதுல பகவன் நாம ரசோதயங்கிற கிரந்தத்தை மட்டிலும் நாம் தமிழ்ல அப்படியே பிரதிபதம் அந்த தமிழ்ல அனுபாதம் பண்ணி பரமாச்சாரியருடைய ஆஜையினாலே வெளியிட்டு இருக்கிறோம் அந்த புஸ்தகங்கள் பாகதாளர்கள் எல்லாம் கிடைக்கிறது இங்க பகவன் நாம ரசோதயம் அதுல முக்கியமான கிரந்தமா இருக்கு ஏன்னா அவர் மற்ற கிரந்தங்களுக்கு பின்னாடி அதை பண்ண கிரந்தமா இருக்கிறதுனால மற்ற கிரந்த சாரமும் அதுல வந்து மற்ற கிரந்தங்கள் எல்லாம் அந்த கிரந்தத்துக்குள்ளேயே வந்துடுறது இப்படி நாம சித்தாந்தங்களை பண்ணி வச்சன் குருதேவரை எதிர்பார்த்திருக்கிறார் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி யாத்திரையெல்லாம் பூர்த்தி பண்ணி கொண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் முதல் முதல் குருநாதனுக்கு சமர்ப்பிச்சார் தான் பண்ணின நாம சித்தாந்தங்களை அவரை பூரா கட்டாட்சம் பண்ணி விட்டு சந்தோஷப்பட்டு இனிமே லோகத்தில் எல்லாருக்கும் பகவன் நாமத்தை பிரச்சாரம் சொல்லி எல்லாருக்கும் ஏற்கனவே அவள் நாம பிரச்சாரத்தை பண்ணும் போது அதற்கு ஒரு விரோதம் இருந்ததுனாலதான் நாம சித்தாந்தமே பண்ணித் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்றார் போதேந்திரா ஏற்கனவே பல பேருக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்றா பண்ணும்பொழுது அதுக்கு விரோதம் இருந்திருக்கு இந்த விரோதம் இருந்ததுனாலே அதை கண்டிக்கிறதுக்காக சித்தாந்தம் பண்ணதாக தெரிவிச்சுக்கிறா எப்படியா ஆச்சரியமாக அங்கங்க அங்கங்க லோகத்துல சஞ்சாரம் பண்ணி ராமநாமத்தை தவிர வேற எதுவும் கதி இல்லை அப்படிங்கறதை காண்பிச்ச குருமூர்த்தியா ராமநாமோ மிள் சேசின ரசிகா பிரபோத மூர்த்தியை பூமிலோ போதேந்திர குருலனி பேரு கொள்ள ஸ்ரீ கிருஷ்ணுதலே ஷீ சதமணி பிரணூதி ராமநாமமே லோகத்துக்கு கதி அப்படின்னு காண்பிச்ச ஒரு பெரிய மகா ராமநாமத்தினுடைய ரசம் தெரிஞ்ச மகா நாம ருச்சி தெரியணும் இல்லையா அதுவே அத்தகைய ஒரு ஸ்வரூபமா இருக்கிறவரா அதனால ரசிகதா பிரபோத மூர்த்தியை அப்படி அழகான பதம் வருமனமும் மிஞ்ச ஜேசின ரசிகதா பிரபோத மூர்த்தியை அத்தகைய ஒரு பரம ராசிக்கியம் நாம ராமத் நாம ருச்சியை நாம ருச்சியானே எவ்வளவு கீர்த்தனங்கள் நாம ருச்சியுராஜ ராமதாசர் என்ன சாப்பிட்டாரோ தெரியாது ஆனா நாமத்தை சொல்றார் என்ன ருச்சி என்ன ருச்சி அப்படின்னு ராமநாமத்து சொல்றாரு அசோகவனத்துல இருக்கும் பொழுது பிராட்டி எதை சாப்பிட்டாலோ பிராட்டி எதுல எதுல ருச்சிச்சு இருந்தாலும் எதுல ஜீவிச்சு இருந்தாலும் அந்த ருச்சியை அந்த ஜீவனந்தானே பாகவத்கள் இருக்கும் அதனாலே அது என்ன ருச்சி என்ன ருச்சி அப்படின்னு பாடினார் அந்த ருச்சி தெரிந்து அந்த ருச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதர் போதேந்திர சுவாமிகள் அப்படின் அது பிறகு தட்சிண தேசங்கள்ல யாத்திரையா புறப்பட்ட விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி கடில நதி கரையில வந்ததும் சித்தியாயிட்டார் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி பிருந்தாவன பிரதிஷ்ட முதலின்று யாத்திரையை நிறுத்தி காஞ்சிபுரமே திரும்பிவிட்டார் போதேந்திர சுவாமிகள் காஞ்சிபுரத்திலேயே கொஞ்ச நாள் இருந்து விட்டு மறுபடியும் திக்விஜயத்துக்கு புறப்பட்டு வரார் சுவாமிகளுடைய சமகாலத்துல இருந்தவர் தான் நம்முடைய ஸ்ரீதர ஐயாவால் அப்படிங்கிற மகா அப்போ திருவிசலூர்ல பிரகாசமா இருக்கிறார் ஸ்ரீதர ஐயாவால் போதேந்திர சுவாமிகளை விட வயசுல பெரியவர் ஸ்ரீதர ஐயாவால் போதேந்திர சுவாமிகள் ஸ்தானத்துல பெரியவார் சம காலத்துல இருந்தாலும் ஆசிரமத்திலே ஸ்தானத்திலே பெரியவர் ஐயாவால் கிரகஸ்தர் சுவாமிகள் சன்னியாசி சன்னியாசி மட்டும் இல்லை ஜகத்குரு சந்யாசி அப்போ ஜகத்துக்கு குருங்கும் பொழுது ஐயாவான அதுல அடக்கம் தானே ஜகத்துக்குள்ள அடக்கம்தானே ஐயாவாள் ஐயாவாள் சாட்சா ஈஸ்வராவதாரமா இருக்கலாம் ஆனா நாம் இப்படி சொல்லிட்டேன் போதேந்திராளுக்கு ஐயாவாள் இடத்துல அப்பேற்பட்ட ஒரு பிரதிபத்து இருக்கிறதுனால அஸ்மத அபியுக்த சிகாமணி விஹி வெங்கடேஸ்வர சாஸ்திரி விகி நாம சித்தாந்தத்துல வாக்கி எல்லாரையும் சொல்லிட்டு வரவர் ஐயா வாழ சொல்லும் பொழுது தன்னுடைய ஜெகத்குருன்னு உட்காந்து நிட்டா ஜகத்துல உடையவாள் எல்லாரும் சிஷியால்தானே அதனால இப்ப குழுதான் நமக்கு எதுக்காவது ஒரு ஸ்ரீமுகம் நாராயண ஸ்மிருதி முதிரை போட்டு கையில கொடுத்தா அஸ்மத அத்தியந்த பிரிய சிஷியஸ்தேன்தானே அவள் நமக்கு நமக்கு மங்களன் சொல்லி கொடுக்குறா இன்னைக்கு ஆனால் சிஷ்யன் சொல்லாம அபியுக்த சிகாமணி அப்படின்னா அபியுக்தன்னா சகான் அர்த்தம் நமக்கு நம்பத்தக்க சகேகிதன்னு அர்த்தம் அந்த சிகாமணி அப்படிங்கிறார் பரம பிராமணிகர் நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவாள் சொல்றதே நான் நம்பணும் இல்லாத போனா நம்பத்தகாதவனை நம்பினான் பாபம் உண்டுடும் நான் ராவணனை சொல்லும்போது ராவணனுடைய சில தோஷங்களை சொல்றான் விபீஷன் அப்ப நம்ப தக்கிறவாளை நம்ப மாட்டா நம்ப தகாதவாளை நம்பின் இருப்பான்னு ஒரு தோஷம் உண்டு நம்பணுமோ அவ நம்பனும் அவளை வந்து சுயநலம் இல்லாம நம்முடைய தியானம் பண்றவா யாரு குரு இல்லையா சுயநலம் இருந்துட்டு நீ ஏன்னா அவருக்கு ஒரு காரியம் அதனால எங்க கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லி நம்மால அவருக்கு காரியம் இல்ல காரியம் ஆகணுங்கிறது மட்டும் இல்ல உபதிரவம் இருக்கு நம்மால அவருக்கு உபதிரவம் இருக்கு உபதிரவம் இருந்த கூட ஆனால் பெத்த தாயார் குழந்தை கடிச்சுட்டா கூட மற்றொரு பக்கம் எடுத்து விட்டுக்கிறாளே அதுபோல நம்முடைய உபதிரவங்களை பொறுத்துண்டு கருணை செய்யக்கூடியவாழ் தானே அபியுக்தாள் அப்போ அவளை நாம் நம்ப வேண்டாமோங்கிறது நமக்கு கடைசி பிரமாணம் முக்கிய பிரமாணம் இது நமக்கா சிலது புரியும் சிலது புரியார் அதனால நம்மளை நாம் கூட நம்பறதுக்கு இல்ல நமக்கு வேண்டாம் அடம் பண்ணுவோம் நமக்கு உடம்புக்கு ஆகாது ஒரு பதார்த்தத்தை வேணும்னு ஒரு குழந்தை அடம் பண்ணும் அப்போ அந்த குழந்தையினுடைய தாயார பூர்ணமா நம்பலாம் அப்படிங்கறது முக்கியம் அஸ்மத அபியுக்த சிகாமணி விஹி என்று ஐயாவால சொல்றார் ஐயாவாலும் போதேந்திர சுவாமிகளும் சந்திச்சார்கள் இப்படி சந்திச்சதை முதற் கொண்டு இருந்த ஒரு சகதயமான ஒரு பிரேமை அவ ரெண்டு பேருமா சேர்ந்து சேர்ந்தே ஒவ்வொரு கிராமங்கள்லயும் சஞ்சாரம் பண்ணி ஜனங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றா நம்ம குரு பீடத்திலே சாட்சாத்தக உபதேசம் பண்றது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கல சாட்சாத்தக யார் இந்த பீடத்துல வருவாளோ அவளுக்கு மட்டும் தான் உபதேசம் இங்க காஞ்சி சம்பிரதாயம் பாக்கி மடங்கள்ல கூட கொஞ்சம் சம்பிரதாயம் வித்தியாசம் இருக்கு காஞ்சி சம்பிரதாயத்துல அடுத்த பீடம் யார் வராளோ அவளுக்கு தான் நேரடியா அந்த வாயால உபதேசம் ஒரு வதந்தி ஒண்ணு சொல்லுவா ஒரு கோவிந்தபுரம் பாகவதற்கு பரமாச்சாரியால் உபதேசம் ராமநாமம் வேணும்னு ஒரு ஆசை வந்து பொதுவா கோவிந்தபுரத்தில் உபதேசம் வாங்கிக்கிறதோ அல்லது திருவிசுவ உபதேசம் வாங்கிக்கிறதோ மருதானலூர் பெரியவாட்டுக்கு உபதேசம் வாங்கிக்கிறதோ பழக்கம் ராமநாமத்தை சாட்சாத்தாக பரமாச்சாரியாட்டியே உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு பாகவதருக்கு ஆசை வந்து அப்போ பரமாச்சாரியாளுக்கு பிரியாம இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஆஞ்சநேய சுவாமிகள்னு ஒரு கடைசில சன்னியாசம் ஆயிட்டு சித்தியானாவா சந்திரமனீஸ்வரர் பூஜா கைங்கரியம் பூரா அவர் தான் எப்போதும் பெரியவாழ்த்திலேயே இருப்பா மகா தபஸ்விவாளே எப்போதும் பெரிவாட்டுக்கு இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா போய் இந்த பாகவதர் சொன்னார் எனக்கு பெரியவாழ் மூலமா அப்படியே நாமசூத்திரம் வேணும் அப்படிங்கிறான் அதற்கு ஏற்படுத்த மடம் கோவிந்தபுரம் அதுக்கு நீர் படுத்தப்பட்டது மருதாநல்லூர் நாமசூத்திரம் நாம பிரச்சாரம் பண்ணாம இல்ல ஏனால் அநேகம் பேரை ராம குழந்தைகளை முழுக்கொண்டு ராமஜெய்யன் எழுது ராமஜெய் எழுதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் காசு தரேன்னு சொல்லி அவ்வளவு ராமநாமத்தையும் காஞ்சிபுரத்துல வாங்கி வச்சு ராமநாமத்தை பத்தி நிறைய உபநியாசங்களையும் சொல்லி ஜனங்களை பிரேரணம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் வாயாலு உபதேசம் பண்ணணும் வரும்பொழுது அந்த பரம்பரை ஒரு சட்டத்தை மீற முடியாது பாகவதருடைய அபேட்சையோ பூர்த்தி பண்ணணும் அதுக்காக அவள் கைப்பற்றின ஒரு அழகு அது வந்து பரமாச்சரிக்கா சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அழகு சொல்லுவா இப்படி ஒரு மணேரம் ஒண்ணுமே சொல்லலையா வரவாளுக்கெல்லாம் மந்திராட்சத்தை கொடுத்துண்டு பேசிண்டு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த ஆஞ்சநேய சுவாமியும் பாகவதரும் பக்கத்தில் இருக்கிறார் இந்த கிளம்புற டயத்துக்கு தண்டத்தையும் கமலையும் எடுத்துடா அனுஷ்டானத்துக்கு கிளம்புறா அப்படி திரும்பினார் அவன் என்னடா சொல்றான் உபதேசம் வேணும் அதனால என்ன அவன் ராம ராமான்னு சொல்ல சொல்லேன் அவனே அப்படின்னு சொல்லிட்டு ராம ராமான்னு சொல்ல சொல்லேன் அவனே அப்படின்னு சொல்ல சொன்னேன் அவனேன்னு சொல்லியாச்சின்னா இவன் பிடிச்ச அவனுதான் அவன் அந்த வாயில ராமானும் வந்து அதுவே போருமே உடனே அவன் ராம ராமான்னு இது ஒரு பதவி இருக்கு இல்லையோ இந்த பதவி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா புவேந்திர சுவாமிகள் நாம பிரச்சாரத்துக்கு ஐயாவாளை புடிச்சு விச்சது கூட அதுக்காக தானோன்னு நினைக்கிற அதுக்காக நாம பிரச்சாரத்தை வந்து தானே ஒருத்தர் கையில குடுக்கறதுங்கிறது யாரு அடுத்த பீடாதிபதியா வருவாளோ அவளுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கிறதுனால ஐயா வாழும் தானுமா சஞ்சாரம் பண்ணி கொண்டு பரமேஸ்வரனும் சிவன் நாராயணனும் போல கிராமம் கிராமம் கிராமமா என்னதான் பாகியம் பண்ணாலும் அந்த ஜனங்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் முகாம் போட்டு அங்கு கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் பகவன் நாம தீட்சா கொடுத்து உண்டே ஜகத்துல அப்படி சஞ்சாரம் பண்ணுவா மகாபுருஷாளுக்கு வந்து பிரச்சாரத்துக்காக சமப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவளுடைய ஜெகன் மங்கள விக்கிரகத்தை பார்த்தாலே போறோம் பார்த்துட்டா ஜனங்கள் தானே வருவா வந்துட்டா தானே அவள் சொல்றதை கேட்பா பிரேமா கர்ஷணா அப்பேற்பட்ட ஒரு ரூப சௌந்தரியமும் அப்பேற்பட்ட ஒரு ஆகர்ஷணமும் இருந்தது ராமனுக்கு இருந்ததுன்னு கேள்விப்படுறோம் கிருஷ்ணனுக்கு இருந்ததுன்னு கேள்விப்படுறோம் சதைக பிரிய தரிசனஹா அப்படின்னு ராமபிரான கண்வச்சபா இன்னண்ட வரமாட்டாளா தோழ்கண்டார் தோழே கண்டார்னு பார்த்துட்டே இருப்பா அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெகன்மோகனே சொல்ற வழக்கம் ஜகத்தே மோகிச்சு அவரை பார்த்து நிற்கும்னு அப்பேர்ப்பட்ட ரூபசௌந்தரியமும் ஆகர்ஷணமும் போதேந்திர ஆட்ட இருந்தது அதனாலே ஜனங்கள் அவர வார்த்தா அப்படி இருப்பான் பஜ ரே மானசோதேந்திரேந்திரம் பஜன பராசயாஹ்லா நம் நிஜதி நீச்சய ஜித்த வாரணேந்திரம் எதிவரமான பீயூஷே சாந்திரம் பஜ மன்மக்கோட்டி மனோகரூப்பூத்தா உன்ம வாதிவோரா புராங்க பாபோ மானோமூத் குருவந்தி பிரவணிக்கணவா ார் மன் கோட்டி மனோ ரூபம் ஒரு கவி ஒரு ராஜகுமாரன் வர்ணிக்கிறது போல அவர் ராமன கிருஷ்ணன் போல ஒரு சன்னியாசி வர்ணிக்கிறார் இங்க கோடி மன்மதனுக்கு சமானமான அழகு இந்த கீர்த்தனம் கூட குருநாதனுடைய ரூப சௌந்தரியத்தையே சொல்றது குருவனுடைய ரூப சௌந்தரியத்தையே தியானம் பண்ணணும் நமக்கு தாரகிரி கம்பீரம் தாம விதீச அவதாரம் குரு பிரம்மா குரு விஷ்ணுவோ குரு தேவோ மகேஸ்வர தாமர நாராயணன் விதி பிரம்மா ஈசன சீவன் தாமர சாட்ச விதீச அவதாரம் மும்மூர்த்திகளுடைய அவதாரம் சாரசலோசன தீர்காரம் எல்லாரையும் கட்டாட்சம் அழிந்தே அவருடைய கண்கள் தாமர போன்றது அந்த கண்ணுடைய கட்டாட்சமோ எட்டின தூரம் இப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வே அப்படி ஒரு பார்வை அலைஞ்சு சிஷியனை கூப்பிடுமா அந்த கண்ணு நாம அமிர்தத்தை கொடுக்குமா அப்படி அந்த கடாட்சன் குரு கட்டாட்சத்தை காட்டிலும் பெரிய லாபம் உண்டும் சர்வமங்கன்னு அது உன்னால் தரக்கூடியது சாரசலோச்சன தீர்காரம் சௌரபர துளசி மணிகாரம் பதரே காமாதி ரி பூகண்டீரம் கருணியசாகர பூரவிகாரம் ராமநாம சித்தாந்தம் ராமதாசரீரம் பஜரே மாணசே ஜகத்பூர சஞ்சாரம் பண்ணி தன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தினாலேயே ஜனங்களை ஆகர்ஷிச்சு ராமநாம தீட்ச கொடுத்துண்டே வரார் மற்ற ஒரு சம்பவம் ஒும் பெம்பூருங்கிற கிராம தங்கியிருக்கு கிடைச்சதான் உங்களிடத்தை நான் விண்ணப்பிச்சுக்கிறேன் கர்ண பரம்பரையா சொல்றது தவிர வேற பிரமாணம் இல்ல இல்லையா அதுக்கு எது எது நமக்கு கிடைச்சதோ அதை தானே விண்ணப்பிச்சுக்க முடியும் பெரம்பூர் கிராமத்தை சஞ்சரிச்சு அங்க தங்கியிருக்கிறார் பரமபக்தியோடு அந்த ஊர் கிராமத்துல எல்லாரும் அவர் ஆசை பாகவத கிராமம் அதுல ஒரு கிராமம் நிறைய பாகவத கிராமம் கிராமம் கிராம பாகவத கிராமம் உண்டு அதுல ஒரு கிராமம் அது அவர் திருவிடிய ஆசையச்சில் யாரு இருக்கு அங்க ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய கிரகத்துக்கு பிட்சைக்கு அழைக்கிறான் அந்த கிரகஸ்தனுக்கு ஒரே ஒரு பையன் அவன் ஊமை ஒரேன்னு சொல்லிவிட்டார் நாமஸ்பரணம் பண்ற கிரகத்துக்கு தான் போவ ஏன்னா ரொம்ப தீவிரமான சித்தாந்தம் அவருடைய அவருடைய சித்தாந்தத்தை சொன்னா ஆச்சரியமா இருக்கும் என்னங்கிறார் ராமநாமம் யாரு சொல்லலையோ யாரு நாமஸ்பரணம் பண்ணலையோ அவனை சாதத்துக்கு சொல்லாதே நிமந்திரணம் பண்ணாதே அவனை அவனுக்கு அது மட்டும் இல்ல எந்த தானமும் அவன் சத்பிராமணு பொண்ணை வருட்டுவாங்க நாம சித்தாத்தில அது மட்டும் இல்ல பண்ணினியானா குரு துரோகி நீ பண்ணினியானா தர்ம துரோகி நீ பாஷண்டனுக்கு தான் கொடுத்த உன் சாப்பம் கண்ணிகா தான நஷ்டம் எழுதுற அவன் சத்பிராமண்கிறார் அப்படி இருக்கிற தாமட்டில் சாப்பிட போவரா அந்த பிராமனுக்கு முதல் முதல் நாமசூத்திரத்தை நினைச்சார் கிரகத்துக்கு போயிட்டு பிட்சைக்கு உட்கார் அந்த பையன் ஊமை அந்த பையன் சில பதார்த்தங்களை பார்த்துட்டு ஜாட காண்பிச்சு தனக்கு வேணுங்கிறான் இதை கவனிச்சதும் சுவாமிகளுக்கு கண்ணீர் வந்து எடுத்தோம் காரணம் என்னன்னா என்ன நினைச்சாரு நாள் நான் பண்ணின சித்தாந்தத்துல கரையேற முடியாத ஒரு ஜீவன் இருக்கு போல இருக்க ஒரு ஜீவன் இருக்கும் போல இருக்க ஏன் அமூகலோக சுலபகான்னு சொன்னாரில் லட்சுமிதர கவி அமூகலோக சுலபகா வசிய மோட்சஸ்ரீயா அப்படி சொல்லும் பொழுது நோ தீட்சாம் நஜ தட்சிணாம் நஜ புரஸ்ததியாம் மனா யீட்சதே மந்த்ரோயம் ரசனாஸ்பிருகேவ பலதி ஸ்ரீராம நாமாத்மகான்னு சொல்லும் பொழுது சர்வஜனங்களும் சொல்லாங்கும் பொழுது ஊமை சொல்ல முடியாதுன்னு உன்னு இருக்கு இல்லையா அவனுக்கு கிடைக்கலேங்கறது இவ பிரத்யட்சமா இவனுக்கு என்ன கதி அப்படின்னு நினைக்கிறார் கண்ணீர் விடுறார் இந்த பிராமணனும் கண்ணீர் விட்டான் இந்த வந்து உட்கார்ந்து கொண்டார் பிட்சம் முடிஞ்சு சேவிக்கும் பொழுது பிராமண சொன்னான் நாமடித கர்ம பலவந்தவாதரே நீ மாடுவதேனோ ரங்கானார் பொருந்தரதாசர் தாங்கள் இருக்காக இப்படி கண்ணீர் விடலாமா இதெல்லாம் வந்து அதது பிராரப்தம் விவேக்கியா இருக்கான் சுவாமிகள் சொல்றார் அவனுக்கு என்ன கத்திய நினச்சுதான் நான் கண்ணிறு விட்டேன் அவன் சொல்றான் அவனுக்கு ஒரு கதி கடைச்சுடுத்தேன் ஏனால் நாமஸ்மரணம் தான் கத்தியு நீங்க சொன்னேன் நாமஸ்மரணத்துக்கும் ஆதாரமான ஒரு கதி உண்டு குரு கிருப இவனுக்கு என்ன கத்தியு நினைச்சு நீங்கள் கண்ணிரு விட்டேளே அந்த குரு கிருப அவனை காப்பாத்தாளா அந்த குரு கிருப்பா அவனை கடைச்சு என்னஸ்பரணம் நாமஸ்பரணம் பண்ண ஆரம்பிச்சது அவன் தகப்பனாருக்கு சந்தோஷம் உண்டாச்சு இது குருவனுடைய பிரசாத பேருன குரு பிரசாதத்தை ஏத்துக்கணும் உச்சிஷ்டே சகிரு ஸ்வபு என்று சொல் குருசாதத்தை அவன் ஏதோ நாமருச்சி தத்தர்மம் நாமருச்சி அந்த நாமருச்சி அவனுக்கு வந்துட்டா இல்ல ஒரு ஆச்சரியம் இல்லையே குருவை என்னைக்கு அவன் பார்த்தானோ குரு பிரசாதம் என்னைக்கு கிடைச்சதோ நாம ருச்சி என்னக்கு வந்ததோ அன்று முதற்கொண்டு சுவாமிகள் அங்க இருக்கிறவரையிலும் அவரையே சுத்தியண்டு அவருக்கு கைங்கரியமே பண்ணிண்டு அவருடைய இருக்க சாதுர்மாசியன் முடிந்து சுவாமிகள் கிளம்பும் பொழுது அவன் விரகம் குருவை விட்டு எப்படி பிரிஞ்சிருப்போம்னு அழறான் அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு சமாதானம் பண்ணி தன்னுடைய ஸ்ரீ பாதுகைகளை அவனுக்கு ஆதாரமாக கொடுத்து இனிமே இதுக்கு நீ கைங்கரியம் பண்ணி கொண்டு இந்த பாதுகை உனக்கு கைங்கிறியானே பண்ணனும் இதுக்கு அபிஷேகம் பண்ணு பூஜை பண்ணு இதுக்கு கைங்கரியம் பண்ணு என்று அவனுக்கு கட்டாட்சம் பண்ணி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு பல கஷேத்திரங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணினார் ராமேஸ்வர யாத்திரையெல்லாம் பூர்த்தி பண்ணி கொண்டு அவருடைய சஞ்சாரம் யாத்திரைங்கிறது மட்டும் இல்லையே அவருடைய சஞ்சாரம் லோகம்பூரா பகவன் நாமத்தை சொல்றதே அவருடைய சஞ்சாரமாக இருந்ததுனால மேலும் அவளுக்கு எல்லாம் பதிவிராஜகர்கள்னே பெயர் அவள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது லோகம்பூரா சஞ்சரிச்சிருந்திருக்கணும் ஏன் சஞ்சரிச்சிருக்கணும் அப்படின்னா லோகத்துக்கு க்ஷயம் அவள் யார் தரிசனம் பண்றோ தரிசனாதே சாதவகா தரிசனம் பண்ணினாலேயே அவளுக்கு இன்னைக்கு அவள் பரிவிராஜ காலதானே இருக்கா அவளுக்கு இன்ன ஊர் சொந்தம் இன்னும் மட்டம் சொந்தம்னு உண்டோ இன்னைக்கு லோகம் பூரா சஞ்சரிச்சிருந்து கருது லோகமே அவளுக்கு குடும்பம் லோகத்துல எல்லாருக்கும் குரு எல்லாருக்கும் வழியை காட்ட வேண்டியது பகவன் நாமமே குருநாதராக வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலும் தகுமான் பிராச்சீனமான ஸ்லோகங்கள் भक्तारत्न विन न महावास सदृक्षरत्न हुंगु मुक्ता मूलरत्न श्रुतिशिशील सत्कुंदमाणिक्यरत्न हुंगुंगुआ सिद्धाना சித்திரத்னம் பட்டுதர விமல சாவிய சத்சூக்தி ரத்னூராத்னமே ஷித புரணிசம் நவமி போதேந்திர ரத்ன கோபாலரத்னம்னு பாடி கேட்டிருக்கோம் ஸ்ரீராமரத்னமுனு பாடி கேட்டிருக்கோம் கிருஷ்ணகர்ணாமிராமகர்ணாமிரதங்கள்ல இது ஒரு குரு கருணாமிரதமாக இருக்கு கோபால போதேந்திரம் அப்படின்னு பார்த்து குரு ரத்னத்துக்கு வேல்யூ என்ன அதுக்கு என்ன மதிப்பு சொல்றது பக்தா நாம்யரத் இப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சாடே இது பக்தா்களுடைய பாக்யம் இல்லையா இந்த பக்தர்களுடைய இல்லன்னா திக்கு தெரியாமனு இருக்கும் அதுவே இன்றைய நிலைமைக்கு நமக்கு ஆச்சாரமா அனுஷ்டானமா வர்ணாசிரம தர்மமா ஞானமா பக்தியா வைராக்கியமா கர்மயோகமா எதுவும்லையே இன்றைய நிலைக்கு எதுவும் தெரியலையே நிர்கதியானு சொல்லுடா அப்படின்னு ஒரு குரு கிடைச்சாலே இது நம்முடைய பாக்யம் இல்லையாங்கிறார் பக்தா தாம் பாக்யரத் இந்த சம்சாரமாகிய கோரமான காந்தாரத்திலே திசை தெரியாம நிற்கும் பொழுது பிபீனாசத்ஷரத் நினச்சதெல்லாம் கைகூடும் ஒரு கல்பக விருஷம் போலே குருநாத்தால் இருக்கிறா முக்தா நாம் மூல ரத்னூகும் எவ்வளவும் முக்தாள் கைவில் தடைஞ்சாலும் சரி வைகுண்டம் போனாலும் சரி ஏனானால் அன்னைக்கு ஒரு ஜட்டாயுவ அனுப்பிச்சார் ராமபிரான் மயாத்வம் அபியனுஜாததான் கோவிந்தபுரத்துல சீட்டு வாங்கிண்டாதான் அங்கு மோட்சத்துல இடம் அப்படின்னு அல்லவோ இங்க எத்தனை பேர்களுக்கு மூலம் எங்க டிக்கெட் வாங்கினியா அப்படின் வாழா இங்க டிக்கெட் வாங்கினியா வாங்கிட்டு அப்படின்னு சொன்னால் உடனே ஏன் காரணம் ஹரினு சொன்னாலே சரி அப்படின்னா வைகுண்டத்துல ஹரின்னு சொன்னாலே சரி ஹரி சரி உண்டேனா தியாகராஜ சுவாமிகள் ஹரின்னு சொன்னா வைகுண்ட நானும் சரி ஹரின்னு சொன்னவாளுக்கு சரி உண்டாங்கிறார் உனக்கு கூட சரி உண்டு உன் நாமத்துக்கு சரி இல்ல பொருந்தது ஆசை நாமக்கே சரி காணேனு ஜெகதோடு கண்ண மகிம புரந்தர வீட்டலா நின்ன நாமக்கே சரி காணேனு ஜெகதோடு அப்படிங்கிறார் உன்னுடைய நாமத்துக்கு சமம் உண்டா அத்தகைய அசமானமான ஒரு பாகியம் பகவன் நாமம் முக்தர்களுக்கும் மூலம் இங்கேதான் குருகிருப்பை இல்லாத போனா எவனாம் மோஷத்தை அடைய முடியும் முக்தா நாம் மூல ரத்னமுகும் விலச குந்த மாணிக்க ரத்னும் சுத்தியனுடைய உச்சியில ஒரு மணி போல விளங்குறது யார் எங்க வேத பாராயணம் ஆரம்பிச்சாலும் ஹரிகி ஓம் அப்படின்னு தானே முடிக்கும் பொழுது ஹரிஹி ஓம் என முடிக்கிறோம் அந்த ஹரிநாம அப்படி உட்கார் சுதியினுடைய உச்சில ஹரிநாமந்தா ராமநாம ராமநாமந்தா ஹரிநாம நாம அப்படியே உக்காண்டிருக்கு சுதி சீரசீல சத்ந்த மாணிக்க ரத்னா சித்திரத்னம் பட்டுதர விமல சத் சூக்தி ரத்னாமத்தை சும எஜிதா உனக்கு பலிக்கா ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் சதேவீபேகே அங்கிரீகம் ஸ்மராமி பகவன் நாமத்தை ஸ்மரிச்சு ஆரம்பிச்சா சர்வமும் நமக்கு காரிய சித்தி உண்டாகிறது எதுதான் நடக்காது சர்வமு நமக்கு அனுகூலம் படுதர விமலே சிராவே ரத்தனம் ராத்திரிபுரா நாமஸ்மரணம் மணிநாலும் கேட்டுண்டே கலாம் கேட்க கேட்க ஆனந்தத்தை தரக்கூடியது அப்பேற்பட்ட மகிமையுடைய ராமாக்கிய ரத்தனமேவை ராம்கிற ஒரு நாமம் அவர் சித்தாந்தம் ஆரம்பிக்கும்போது சொல்றா அபர்யாப்தம் ரூபம்னு சொன்னார் சிவன் ஒரு மூர்த்தி இருக்கு விஷ்ணுன்னு ஒரு மூர்த்தி இருக்கு அந்த மூர்த்தி எல்லாம் போற இல்லையான் ஜனங்களை கரையேற்று அந்த சிவன் விஷ்ணு மூர்த்தியினுடைய அர்த்தத்தை சொல்லும்படியான ராமங்கிற ஒரு நாமமாக வந்தார் அப்படிங்கிறார் இப்ப சொல்றார் அந்த ராம நாமமே ஒரு மூர்த்தியாக மறுபடியும் வந்துடுச்சுங்கிறார் இந்த ஸ்லோகத்துல சிவனும் விஷ்ணுவும் ஆகிய மூர்த்தி ராமநாமமாக வந்தது ராமநாமம் ஒரு மூர்த்தி எடுத்துட்டு அந்த மூர்த்தி தான் போதேந்திர மூர்த்தி என்கிறார் ஸ்ரீதவராணி போதேந்திர ரத்ன இதெல்லாம் பிராச்சீன ஸ்லோகங்கள் இப்ப யாரோ பண்ணதில்லைதல்ல சம்பிரதாயமா ஒவ்வொரு பாகவதாலும் அந்த காலத்துல பாடின ஸ்லோகங்கள் போதேந்திரால பத்தி மற்றொரு ஸ்லோகம் சிஷிய ஊகாம்போதிச்சிரா நரவதி கருப்பீஷ்ராபவியேந்திரா கலிமலிராட்மத்தியேந்திரா எந்திர रघुपति चरण भोजभूजास्वतंत्र गया गाया, गाया। शी बोधेन्द्र दिशं तूषमुपमीता सदा मेय यती्र ग शिष्या बोधिचंद्र शिष्य और सगर आनंदक पूर्णचंद्रनोले बोधेन् உதேந்திர வந்து ஆயிரம் பேர் கூட இருப்பாளா எப்போதும் ஆயிரம் பேர் ராம ராம ராம ராமன் பொங்கிண்டே இருப்பாளா இங்க வந்து முகாம் போட்டிருக்கா பெரிய புட்ட மார்க்கமா நித்யோத் சவ மார்க்கமா ஆயிரம் பேரை நாமஸ்பரணம் காலத்துல நிரவதி கருணா திவ்ய பீயூஷ சந்திராக ராமபிரான சொல்லும் சொல்றார் சர்வதா அபிகத சப்திகி அப்படின்னா சமுதிர ஜீவ சிந்துவி சாதுக்களுடைய கூட்டத்திலேயே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்ப அசாது கிடைக்க மாட்டாரோ அப்படின்னு தோணித்து உடனே அடுத்த வாரம் சொன்னார் ஆர்யா சர்வ சமஸ்தை சதீக பிரிய தரிசன சாது தான் அசத்துகள் வந்தாலும் அனுபுரம் சேர்த்து விடுவார் ஏனால் எதிவார் ராவணஸ்வயம் ராவணனே வந்தாலும் என் கோஷ்டில் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாச்சே அதனாலே அவருடைய கிருப்பை எத்தகையதுன்னா நிரவதி கருணா திவ்ய பியோழ சாந்திராக சிஷ்யர்களுடைய கூட்டம் தான்ங்கிறது இல்ல அவருடைய கருணை இவர்கள்தான் சிஷியர்கள் அவர்கள்லாம் யாரோ அப்படின்னு இல்லாதபடி அந்த எண்ண குருன்னு சொல்ல முடியாது யாரை பார்த்தாலும் சுவாபாவியமான கருணையோடு இருக்கிறவர் பாபவ் வியாழத் படம் எடுத்து நல்ல கோரமான விஷத்தை கற்கிண்டு ஆடுகின்ற சீருகின்ற பாபம் ஒரு சர்ப்பம் அதுக்கு யார் கருடன் போதேந்திர்தான் அவன் சர்ப்பத்தி கொத்திதான் தூக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படி வந்து அந்த கருடை என்ன பண்ணும் நாதம் தான் அந்த கருடன் நாதம் கொடுத்தாலேயே இது அப்படி செத்து விடும் இந்த பாம செத்து விடும் பீதியில அதுபோல பாபம்ங்கிற இந்த கோர சர்ப்பம் அப்படியே சுருண்டு விழும்படியான ஒரு நாதம் கொடுப்பான் ராம ராம ராம களிமல கரிராட் கும்பன் நிருத்தியன் மிருகேந்திரா அப்படி ஒரு ஸ்லோகம் பெரியவாதான் பண்ண முடியும் வேற யார் பண்ண முடியும் இவ்வாறு ஸ்லோகங்கள் வேற யார் பண்ண முடியும் களிமலை கலிங்கிறது ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானை யானையினுடைய மஸ்தகத்துல சிம்மம் ஏறி விளையாடுமா அந்த மஸ்தகத்தை பிளந்து விளையாடுமா அதுபோல கலிங்கிற இந்த யானை மத யானை அதனுடைய மஸ்தகத்துல விளையாடக்கூடிய நரசிம்மூர்த்தி போதேந்திராங்கிறார் தேசிகேந்திருபதிமானி அதாவது ஸ்வத்தித்தமான ராமபக்தி உடையவர் அத்தகைய போதேந்திரால் நமக்கு மேலும் மேலும் ஷியம் அனுபமிதாம் நிகரற்ற மங்களே நமக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்றார் ஷி குருபோதேந்திரம் நாம சித்தாந்தம் பண்ணினான்னு பேரே தவிர அத எடுத்து பார்த்துட்டோமானா பாகவதத்துல எங்கெங்க பரமரசமான ஸ்லோகங்களோ எல்லாத்தையும் எடுத்து கைக்கி விட்டார் நாம சித்தாந்தத்தை அத்தியாயாத்தியாயமா பகவத்கீதையை எடுத்து இது எல்லாம் சகுண பரமாத்தான் இருக்குன்னே நிரூபணம் பண்ணிட்டு வரா அது வந்து நிர்குணபரமானது ஆட்சேபனை இல்லா இந்த ஸ்லோகங்களை நீ வந்து நிர்குணபரமா ஆக்க முடியாது பக்தி பரமானதுன்னு எடுத்து காட்டுற அழக பார்த்தாமேன்னு சிலிருக்கோம் பக்தியை ஸ்தாபிக்கிறதுக்குன்னு வேற ஆச்சாரியாலே தேவையில்ல போல இருக்கேன்னு தோணும் அந்த அளவுக்கு பக்தியினுடைய பிராபல்யத்தை எடுத்து நிரூபணம் பண்றதுனால பாகவதெல்லாம் பாடுறா மிரு ஹர்ஷித சுஜனம் பவ சிந்தூப்ளவ பதநீனூ ஸ்ரீகுருபோதேந்திரம் மாநீந்திரம் பாகவதமாகிய அமிரத்தை வரிஷித்து சுஜனங்களே சந்தோஷப்படுத்தக்கூடிய குருநாதர் அதனாலேயே ஸ்ரீ சுகந சன்கபனரநோேந்திரிதா தரணம் ராமதாச பரிபூரித்தோ குபோந்திரோதேந்திராலும் அய்யாவாலும் சேர்ந்தே சஞ்சாரம் மணி நாம் நாமகீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணினான்னு சொன்னோம் இல்லையா இந்த ஐயாவாளுடைய சரித்திரம் நாளைக்கு சொல்றோம் ஐயாவாள் சரித்திரமும் நாளைக்கு சொல்ல வேண்டி போதேந்திரா சரித்தோட சேர்ந்து வரதுனால போதேந்திராவுடைய அந்தர்தான இன்னைக்கு சொல்லல போதேந்திராவுடைய வைபவத்தோட இன்னைக்கு நிறுத்திக்கிறோம் அவன் கோவிந்தபுரத்திலே அவ ஜீவசமாதியா இருந்து இன்னைக்கு அனுகிரகம் பண்ணான் இந்த மூன்று குருமூர்த்திகளுடைய சரித்திரங்கள் அந்தந்த மட்டத்தில சித்தடக்கமா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்றதுனால ஒரு சமயம் இது நம்முடைய பாகவத தர்மங்கிற பத்திரிகையில வந்தது அதை இப்ப நமக்கு தனித்தனியா புஸ்தங்கமா வெளியிடலாம் கர்ண பரம்பரையாக அந்தந்த பெரியவாழ் சொல்லி கேட்ட சரித்திரங்கள் இதெல்லாம் ஆனா இதுக்கு பிரமாணம் அவாவாடிய கிரந்தங்கள்லயே கிடைக்கிறது அந்த கிரந்தங்களை கொண்டும் இதுக்கு பிரமாணம் ஆகிறது இந்தூர்ல திருவிசரூர் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள் விஸ்வநாத சாஸ்திரிகள் அப்படிங்கறத்துல மகா யோகமூர்த்தி கணபாடிகள் ராமாயணம் பண்ணுவார் பூர்வாபுர கணபாதிகள் பெயராளிய அவருடைய வேத யோகியதெல்லாத்துக்கும் மேல பஜன சம்பிரதாயத்துல மகா கிராமம் கிராமமா ரெண்டு பேரும் சேர்ந்து நாரதனும் தும்புறவனுமாறு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சாஸ்திரிகள் இந்த வாத்தியாரவர் அவரும் பூர்ணமா அத்தியனம் பண்ணவர் ஆனா பரம வைதிகால் அனுஷ்டானம் தவறாதவா நாம சங்கீர்த்தனம் பண்றவா சிஷ்டாச்சாரத்தோடு கூட நாம சங்கீர்த்தனம் பண்றவா ஆனா அவட்டுக்கு ஒரு ஆசிரியர் அவ ரெண்டு பேரும் உட்கார்ந்து நிட்டு ஆனா அப்புறம் பாகவதா நம்ம வெங்கடராம பாகவத தவிர பாக்க அவளை பாலோ பண்ணிட்டு இருக்கணும் ஒரு மூச்ச ஆரம்பிச்சா எடுப்புற நீ பாடேன்னு சொல்லவே மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் எடுப்படா ஒரு மேலும்தாயம் பண்ணும் சில பேருக்கு அவளை கூட்டதான் பிடிக்கும் காரணம் என்னன்னா எல்லா கீர்த்தனமும் அழுக்காம செலுக்காம தொண்ட கம்மாம ஜிலி ஜிலி ஜிலி ஜிலும் பாடினாள் பாடிட்டம் மூணு நாள் பாடிட்டோம் பாடிண்டே அடிக்கடி நான் இங்க வரும்பொழுது கணபாதிகள் என் பிரதர் ஆசையா வருவார் என்கிட்ட ரொம்ப அபிமானம் கணபாதிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கோவிந்தபுரத்துல ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் பாகவத அப்போ வந்து ஆச்சரியம் கணபாதிகள் இங்க என்ன கிளம்புவர் திருடமுதுல வந்து பாகவத மணிக்கு பிரதர்சனம் பன்னெண்டு மணிக்கு இவா கிளம்புவா சுந்தரைய செய்யறன்னு மூணு பேரும் மும்மூர்த்தி ஆட்டம் நடந்தே தினசரி பிரவச்சனம் கேட்க வருவார் தினசரி பிரவச்சனம் கேட்க வருவாங்க மூணுலேருந்து நாலு அஞ்சு வரையிலும் பிரவச்சனம் பண்ணுவேன் அப்போ அவ்வளவு அபிமானம் வந்து எங்கட்டு கணவாடிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் இங்க ஐயாவால சேவிக்க வரேன் அது மாதிரி கணவாடிகள் பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னா அப்ப நீலகண்ட சாஸ்திரிகள் இங்க இருந்தார் சரி நான் போகும்போது பார்த்துட்டு போறேன் அப்படின்னே அப்போ ரொம்ப கஷீண திசையில இருக்கா அவர் வந்து பகவான அடைஞ்சிட போறார் இருக்கற நம்ம தசையில இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு சொத்தை கொடுத்துட்டு போகணும்னு வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் எப்படியோ யாருடைய துணையிலேயோ நடந்து இங்க வந்துட்டார் இந்த மடத்துக்கு அதான் காத்துடா இவ்வளவு சமப்பட்டு வரணுமா நான் அங்கேயே வரதா இருந்தேனே அப்படின்னேன் உடனே இங்க கோபாலகிருஷ்ணன் சந்நிதியிலேயே ஏதாவது பகவத்குணம் சொல்லுங்க அவர் கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஏதோ பகவத் குணம் சொன்னேன் சொல்லிட்டு சம்பாவன மாதிரி அவர் கையாலேயே எழுதினேன் ஐயாவால் சரித்திரம் வச்சிருந்தார் அதை எங்கிட்ட கொடுத்திருந்தா கொடுத்தாரு உடனே அதை அவர் சொம தீந்து நான் சேர்த்து விட்டேன் உங்க அப்படின்னு சொல்லிட்டு அத நான் இப்போ நடத்திட்டு இருந்த பாகவத தர்மங்கிற பத்திரிகையில இது வந்தது இந்த மாச மாசம் இந்த புத்தகம் வந்தது இது வந்து இது இதுல சில இன்னும் பரிஷ்காரங்கள் எல்லாம் பண்ணி நம்ம ஆத்திரேயர் ஒரு புஸ்தகம் வெளியிட்டு அது ஆயிடுச்சு இப்ப கையில இல்ல அது இது வந்து சுருக்கமாக எல்லாருக்கும் இந்த மடத்துல வந்தா இந்த பெரியவாலை அப்படின்னு சில புஸ்தங்கள் இப்ப வெளியாறு அதுல இது வெளியிட்டு இந்த புத்தகத்தை இங்க இன்னைக்கு வெளியேடு ஐயாவாளுடைய சரணத்துல இதை சமர்ப்பிக்கிறோம் இதுக்கு யார் உபகாரம் குறித்து இதை வாங்கிக்கிறாரோ அது ஐயாவாளுடைய தேவையோ சக்குருசுவாமிகள் சரித்திரமும் வந்துடுது மூணு பெரியவாள் இங்க முக்கியம் மூணு பேரும் வந்துட்டா இங்க நாளைக்கு இதே சில நம்ம நாட்டுல இருந்து நாம கீர்த்தனத்தை பண்ணின மகான்கள் சரித்திரங்களே சொல்லணும் தான் இந்த தடவை எடுத்துன்னு இருக்கேன் அதனால இந்த இந்த நாலஞ்சு நாள்ல சரித்திரங்கள் இன்னைக்கு போதேந்திரா நாளைக்கு ஐயாவாள் நாளனைக்கு சத்குரு சுவாமிகள் அதுக்கு அடுத்தபடி சதாசிவிரமேந்திராள் அதுக்கு அடுத்தபடி நாராயண தீர்த்தர் இவள் தான் நம்ம நாட்டிலேயே இருந்த பெரிய நிதிகள் அவளுடைய திவ்ய சரித்திரங்களை சொல்லணும் அப்படின்னே எடுத்து நீங்க பாகவத சம்பிரதாயமா எல்லாரும் கூடி இருக்கிறதுனால இன்னைக்கு எடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மாய வரும் திருவாரூர் தஞ்சாவூர்ல இருந்து கூட பக்தாள் இங்க ஏழுலேருந்து ஒன்பது அப்படின்னு நாலுலேந்து ஏழுலேருந்து ஒன்பதுன்னு வச்சிருக்கேன் எல்லாரும் வழக்கம் போல ஆறு மணிக்கு இங்க இருந்துள்ள ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே ஷ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி